சரி இப்போ இந்த பொருள் இப்போ இது ஏன் கேட்டாங்க அப்படிங்கிறதுக்கு இன்னொரு விளக்கம் இந்த பொருளை எல்லாம் நீ அழித்து விடு மாற்றி விடு அப்படின்னு கேட்டதுக்கு கேட்டதற்குரிய ஒரு காரணம் என்ன இந்த பொருள் வெளித்தோட்டத்தில் தெரியணும் இப்படி தங்கமாக இருந்துச்சு கல்லாக மாறிடுச்சு வெள்ளியாக இருந்துச்சு கல்லாக மாறிடுச்சு வைர வைடூரியாங்கிறது கல்லாக மாறிடுச்சு அப்படின்னு தெரியணும் மக்களுக்கு பின்னால் வரக்கூடிய மக்களுக்கு அழிச்சு விடு அப்படின்னு சொன்னால் பூராத்தையும் அழிச்சுட்டா அப்படின்னு சொன்னால் அது தெரியாது மற்றவங்களுக்கு தெரியாது பின்னால் உள்ளவங்களுக்கு சரி அந்த கார் ஒனுக்கு என்ன ஆச்சு அது போல் ஆக்கிடு அப்படின்னு சொன்னால் கார் ஒனுக்கு எப்படி ஆச்சு பூமியைக்கு உத்தரவு தான் பூமி பிழைந்துச்சு உள்ளே போயிட்டான் அவன் மட்டும் போகல அவனுடைய பொருள்கள்லாம் சேர்ந்து போயிடுச்சு இப்போ தெரியுதாது யாருக்கும் தெரியல ஆனால் பின்னால் வந்தவங்க அதை கண்டு அதை கண்டு கொள்ளவில்லை இங்கே பிரவனுடைய அந்த பொருள்களை வந்து மற்றவர்கள் பார்க்கக்கூடிய அமைப்பில் இருக்கணும் அது சரி அந்த பொருளை வந்து பொருளை அழித்து விடு அல்லது பொருளை ஃபிராவுனுக்கு ப பயன்படாமல் பிராவுனை அழித்து விடு அந்த பொருளை நீ வச்சுரு அப்படின்னு சொல்லி துவா கேட்டாலும் கூட மக்கள்லாம் என்ன சொல்லுவாங்க இவர் ஒரு பெரிய நபி நபியாக இருந்தும் கூட ஃபிராவுனை அழிக்க சொல்லிவிட்டு ஃபிராவுனுக்குள்ளே பொருளெல்லாம் இவர் எடுத்துக்கலான்னு பார்த்தார் பொருள் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க காசு பணங்கள்லாம் தா வச்சுக்கலாம் த எ எடுத்துக்கலான்னு அப்படி துவா கேட்டார் அப்படின்னு அதனால தான் அந்த பொருள் இருக்கணும் பிராவனும் இருக்கணும் ஆனால் பொருள் இப்படி ஆகணும் பொருள் என்ன ஆகணும் அது மாற்றப்படணும் உருவம் மாற்றப்படக்கூடியதாக இருக்க வேண்டும் என்பதாக துவா கேட்டார்கள் அப்படின்னு சொல்லி எல்லா பொருள்களும் அதே மாதிரி கல்லாக மாறிவிட்டது என்பதாக சரித்திர சொல்லப்பட்டிருக்கின்றோம் அதான் அந்த ரஜுலு கானர் ரஜுலு மின்ஹும் எக்கோனும் ஒரு மனிதன் தன்னுடைய மனைவி உடனே ஒரு படுக்கையிலிருந்தான் சாரா ஹஜரை நீ அவங்க ரெண்டு பேருமே கல்லாக மாறிவிட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு சரித்தரத்தில் காபுல் அக்பார் அலி இல்லா தாலா என்பவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள் அஜர் ஒமரம் அப்துல் அசீஸ் ரஹத்துலாஹே அலஹி அவங்க முகம்மது புன் கேப் என்ற ஒரு யூத அறிஞராக இருந்தவர் அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டோம் அவரத்தில் கேட்கிறார்கள் இந்த மாதிரி மூசாலே இஸ்லாம் துவா கேட்டார்களே அந்த மாதிரி அந்த பொருள் எதாச்சும் உங்கள் நீங்கள் பார்த்துருக்கிறீங்களா சொல்லி கேட்டாங்க அவர் சொன்னார் நான் எகிப்துக்கு போயிருக்கக்கூடிய நேரத்தில் அங்கே ஒரு பெரிய தோட்டத்தை நான் பார்த்தேன் அந்த தோட்டத்தில் நிறைய பழங்கள் இருந்தன அங்கே திருகங்கள் தீனா தங்க காசு வெள்ளிக்காசுகள் எல்லாம் அந்த இடத்துல குவிக்கப்பட்டு இருந்தன அது பூராமே கல்லாக இருந்தது தோட்டம் தோட்டத்தில் இருக்கக்கூடிய மரம் மரத்தில் இருக்கக்கூடிய பழங்கள் எல்லாமே கல்லாக இருந்தது என்பதாக சொல்லியிருந்தார் எல்லாத்தையும் மாற்றி நான் லாகத்தாலே அவங்க கேட்டது பொதுவாக அவங்களுடைய பொருள் அவர் அவனுடைய பொருள்களை நீ மாற்றிவிடும் அப்படின்னு கேட்டாங்க பொருளை மட்டுமல்ல என்ன அம்வால்னா பொருள்கள்னு எடுத்தான் அம்வால் அப்படிங்கிறதுல தங்கம் வெள்ளி செலாவணிகள் அதாவது பயிர்கள் அதாவது நிலத்திலிருந்து விளையக்கூடிய பொருள்கள் அந்த பொருள்களில் வந்து பழங்கள் மற்ற காய்கறிகள் தானியங்கள் இவையெல்லாம் சேரும் ஆடு மாடுகள் கால்நடைகள் இது பூராமே அந்த அம்பால் என்பதில் சேரும் அதனால் இங்கே வத்மிசாலா அம்பாலிகிம் என்று கேட்டதின் காரணமாக எல்லா பொருளையும் அதே மாதிரி ஆக்கிடும் அவனுக்குரிய பொருள்கள் பிராவனுக்கும் அவனை சார்ந்தவர்களுக்குரிய பொருள்களை மட்டும் இடையாது இந்த பனீஸ்வர வேலர்களுக்கு என்னென்ன பொருள் இருந்துச்சு அதெல்லாம் அப்படி ஆகலை ஆனால் கேட்டது அப்படி தான் கேட்டாங்க பிராவனுடைய பொருளை நீங்கள் மாற்றிடு அப்படின்னு தான் கேட்டாங்க அதனால் பொறாகவே மாறிடுச்சு என்பதாக சொல்லப்படும் இப்போ நான் மிஸ்ருக்கு போனேன் ஒரு தோட்டத்தை பார்த்தேன் அந்த தோட்டத்தில் அங்கே இருக்கக்கூடிய மரங்கள் பழங்கள் தானியங்கள் அதே மாதிரி இருக்கக்கூடிய தங்க வெள்ளி எல்லாமே கற்களாக இருப்பதை நான் பார்த்தேன் என்று முகமது பின் காப் என்பவர் சொல்லி காட்டுகின்றார் இது ஒமரபன் அப்துல்லாது அவருடைய நடந்த விஷயம் மட்டும் பத்தாது அவர்களுடைய கல்புகளின் மீது நீ முத்திரையிட்டு விடுவாயாக அதாவது வஷ்துத் அப்படிங்கிறது நீ கடினமாக ஆக்கிடுவாயாக அப்படின்னு அர்த்தம் கடினமையா ஆக்குறதுன்னு சொன்னா அந்த கல்புக்குள்ளே இனிமேல் போய் எந்த உபதேசமும் ஏறக்கூடாது அது மாதிரி ஆக்கிடணும் அப்படி கேட்கலாமா ஒருத்தர் இவருடைய கல்வை ஒரு நபி பெரிய நபி பிராவினுடைய உள்ளத்தை பிறவனை சார்ந்தவருடைய உள்ளங்களை நீ எப்படி ஆக்கணும் கல்வை எப்படி ஆயிக்கணும்னு கேட்டால் போய் இனிமேல் நல்ல விஷயமே பூறக்கூடாது நுழையக்கூடாது அந்த மாதிரி நீ ஆயிக்கணும் வஸ்துது ஆலா குழுபியும் அவருடைய கல்புகளின் மீது நீ முத்திரையிட்டு விடு இனிமேல் நல்ல விஷயம் உள்ளே போகக்கூடாது அப்படின்னு இப்படி கேட்கலாமா கேட்கக்கூடாது அசல்ல கேட்க கூடாதுன்னு வரும் ஆனா மூசா அலி இஸ்லாம் கேட்டதை அவங்க இஷ்டத்தை கேட்கல அல்லாஹால சொல்லித்தான் கேட்டாங்க அல்லாஹாலா சொல்லியிருப்பான் சொல்லி இருக்கு நான் எப்படி சொல்லிருந்தான் இப்படி துவா கேளு அல்லாஹாலா சொன்னான் துவா கேட்டாங்க இவர்கள் இந்த பிராவுனவனுடைய கூட்டத்தாரும் யாருமே இனிமேல் ஈமான் கொள்ள மாட்டார்கள் அப்படின்னு அல்லாஹா சொன்னான் சொன்னதுனால ஈமான் கேட்டான் மூக அலிஸ்லாம் கேட்டாங்களே முஹ அலி இஸ்லாம் சொல்லி சொல்லி பார்த்தாங்க தொள்ளாயிரத்தி வருஷம் பிரச்சாரம் செஞ்சாங்க கடைசியாக என்ன செஞ்சாங்க கூட்டாரையும் அவனுடைய கூட்டத்தார் அவங்களுடைய உள்ளங்கள்ல முத்திரவையும் இருக்கக்கூடிய எந்த காஃபிரையும் விடாது எல்லாத்தையும் அழிச்சிருந்த சுத்தமா நாங்கள் மட்டும்தான் இருக்கணும் உன்னை நம்பிய நாங்கள் மட்டும்தான் இருக்க வேண்டும் மற்றவர்களே அழிச்சிடுங்க அல்லாத்தலா ஒப்பு கொண்டா அழிச்சான் இல்லையா நூஹ் இஸ்லாத்து வரலாறு நமக்கு தெரியும் எண்பத்தி ரெண்டு பேரை தவிர மீது எல்லாரையும் அழித்தான் உலகத்தில் யார் யார் மனிதர்கள் என்று அந்த காலத்தில் எங்கே இருந்தாலும் சரி அந்த இடத்துல எல்லாம் தண்ணீர் வந்தது வெள்ளப்பிரயம் ஏற்பட்டது எல்லாரும் அழித்தான் அதனால அதெல்லாம் அல்லாஹாலாவுடைய ஏற்பாடு தான் அல்லாஹ் சொல்லித்தான் செய்வாங்க நபிமார்கள் அல்லா சொல்லாமல் எதையும் செய்ய மாட்டாங்க ஏன்னா அல்லாஹ் சொல்லாமல் செய்யக்கூடிய அல்ல நபியாக ஆக்கமாட்டான் அல்லா சொன்னதை சேரங்க தான் நபியாக ஆக்குவான் ரசூலாக ஆக்குவான் அப்படித்தான் ஆகும் இங்கே வஷ்துதாலா குலோபிஹின் அவருடைய கல்வின் மீது நீ முத்திரையிட்டு விடுவாயாக பலா யூ மீ அவர்கள் ஈமான் கொள்ள மாட்டார்கள் அலீம் நோவினை தரும் தண்டனையை வேதனையை அவர்கள் பார்க்கும் வரைக்கும் ஈமான் கொள்ள மாட்டார்கள் அதனால அவங்க கல்விலேயே ஈமா கல்விலேயே முத்தரவிட்டு விடு கடுமையான தண்டனையும் கொடு அந்த தண்டனையை பார்த்த பிறகுதான் அவங்களுக்கு ஈமான் கொள்ளக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் ஆனால் தண்டனை வரக்கூடிய நேரத்தில் அதை பார்த்துட்டு ஈமான் கொண்டா அந்த ஈமான் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாரு அது வேற விஷயம் இஃபலாயோ மினுத்தா எரவுல் அதாபுல் அலீம் நோவினை தரும் வேதனை வரும் வரைக்கும் பார்க்கும் அவர்கள் பார்க்கும் வரைக்கும் ஈமான் கொள்ள மாட்டார்கள் பார்க்கும்போது ஈமான் கொள்ளுவாங்க அதை ஒப்புக்கொள்வதுன்னு அர்த்தம் இல்லை அப்போ ஒப்புக்கொள்ளப்பட மாட்டாது ரெண்டு விஷயம் ரசூல்லாய் சொல்லா இஸ்லாம் சொல்லுவது என்றார்கள் தியாமத்த நாளுடைய நெருக்கத்தில் அதாவது தௌபாவுடைய வாசல் திறந்தே இருக்கும் எப்பொழுதுமே திறந்து இருக்கும் டொண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அது அடையறத அடைக்கிறதெல்லாம் கிடையாது தியாமத்து நாள் வரைக்கும் ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அல்ல தியாமத்து நாள் வரைக்கும் தௌபாவுடைய ரெண்டு நேரங்களை தவிர ஒரு நேரம் ஒவ்வொரு மனிதனுக்கும் உரியது அவருடைய சக்கராத்துடைய நேரத்தில் ரூஹு உடலில் இருந்து வருகின்றது ஹனாஜீர் தொண்டை வருகின்றது அந்த நேரத்தில் பார்க்கிறான் சரி ரூஹு போக போகுது சொல்லிடுவோம் களிமா அப்படின்னு சொல்லிட்டு லா இல்லா இல்லா மோதர் சொல்லாங்க ஒப்புக்கொள்ளப்பட மாட்டாது அந்த ரூஹு எடுக்கப்படுவதற்கு முன்னால் ரூஹு கழற்றப்படுவதற்கு உடலில் இருந்து முன்னதாக களிமா சொன்னா ஒரு செகண்ட் சொன்ன ஒப்பு சக்கரத்து நேரத்தில் வெளியாகப்படுவதற்கு ஒரு நிமிஷத்துக்கு முன்னால உணர்றான் தப்பு செஞ்சு போயிட்டோம் இப்போ இவங்க தான் சொன்னது தான் சரி அப்படின்னு சொன்னால் கரிமா சொன்னாஷன்ல இல்லா இல்லைல்ல அர்ஷதோல் சொல்லி முடிச்சான் ரோஹு போயிடுச்சு சுருக்கம் போயிடுவோம் எவ்வளோ பாவம் எல்லா பாவத்தையும் இஸ்லாம் என்பது சல்லா சொல் இஸ்லாம் என்பது எகதிமுக்கவலகம் அதற்கு முன்னாலதெல்லாம் அழிச்சு நாசமாக்கிடும் எல்லாத்தையும் எல்லா குற்றங்களையும் அழித்து இல்லாமல் ஆக்கிவிடும் தகர்த்து எறிந்து விடும் எகதிமும் அப்படின்னு சொன்னால் இடித்து தகர்த்து விடும் எல்லா பாவங்களையும் ஆனால் எப்போ ரோகு போறதுக்கு முந்தி இருக்கணும் ரூஹு தொண்டை குழிக்கு வருது அந்த நேரத்தில் ஒப்புக்கொள்ளப்படம் என்றே சொன்னா உயிர் தொண்டைக்குழிக்கு உயிர் எடுக்கப்படுது தொண்டைக்குழிக்கு வந்து அந்த நேரத்தில் ஒரு மாதிரி சவுண்ட் வரும் அது மாதிரி சொல்றது தண்ணி வாயில ஊற்றி வாய்க்கு படிக்கும்போது ஆதரவு செய்கிற மாதிரி அதுக்கு பெருக்கருக்கிறான்னு சொல்றது அந்த மாதிரி நேரம் வரைக்கும் ஒப்புக்கொள்ளப்படும் தவுபா ஒப்புக்கொள்ளப்படும் யாரெல்லாம் நான் தப்பு செஞ்சுட்டேன் இனிமேல் செய்ய மாட்டேன் இதோ சொல்கிறேன் களிமா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் ஒப்புக்கொள்ளப்படும் இது ஒரு ஒரு நிலை இன்னொரு நிலை பியாமத்தாளுடைய நெருக்கத்தில் சூரியன் மேற்கிலிருந்து உதயமாகும் மேற்க மறையும் மறைஞ்ச உடனே திரும்ப ரிப்பீட் ஆகும் அங்கிருந்து திரும்ப வரும் மறுபடியும் வந்துட்டு திரும்ப போயிடும் கொஞ்ச தூரம் மேலே திரும்பி வர்றோம் அப்புறம் போயிடும் என்ன சூரியன் மேற்கிலிருந்து உதயமாகி வரக்கூடிய நேரம் வரைக்கும் தவுபாவுடைய வாசல் திறக்கப்பட்டிருக்கும் என்று ஆசனத்தில் இருக்கக்கூடியவர்கள் உதயமாக உலகம் அழிக்கப்படக்கூடிய அந்த காலம் காலத்தில் இருக்கக்கூடிய மனிதர்கள் அவங்களுக்கு தௌபா எப்ப அந்த வாசல் திறக்கப்பட்டிருப்பது எப்ப அது சூரியன் வரையும் சூரியன் மேற்கிலிருந்து உதயமாகக்கூடிய அந்த நேரம் வரைக்கும் அந்த நேரம் வந்துருச்சு ஒரு மா வாசல் அடைகளிலே விஷயம் முடிக்கப்படுகின்றது என்பதாக குறிப்பிடுகின்ற ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய நேரம் அவனுடைய உயிர் தொண்டைக்குள்ளே வருவதற்கு முன்னதாக அல்லது சூரியன் மேற்கிலிருந்து உதயமாகி வருவதற்கு முன்னதாக என்பதாக குறிப்பிடுகின்றார் நோவினை தரும் வேதனையை அவர்கள் பார்க்கும் வரைக்கும் அப்படின்னு சொன்னா அந்த தண்டனை கொடுக்கப்பட்டு அவங்களுடைய உயிர் பிரிக்கப்படக்கூடிய அவர்கள் அழிக்கப்படக்கூடிய அந்த நேரத்தில் அந்த தண்டனையை பார்க்கும்போது சொல்லுவான் லாய் லாய் நான் ஒப்புக்கொள்றேன் அப்படின்னு சொல்லுவான் ஆனா அது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டேன் பல ஆயுமர் ஈமான் கொள்ள மாட்டார் அது வரைக்கும் இப்போ அல்லாஹால சொன்னா அதான் கடைசியில் பின்னால் அந்த ஆயத்தை வருகின்றது சில அடுத்த வாரம் சொல்லுவோம் அந்த கடைசியாக அல்லாஹத்தாலத்தில் அவன் சொன்னான் நான் ஒப்புக்கொள்ளுகின்றேன் மூசாவுடைய ஆண்டவன் நான் ஈமான் கொள்ளுகிறேன்னு சொன்னேன் ஆனால் அது ஒப்புக்கொள்ளப்பட மாட்டாது என்று அல்லாஹால பதில் சொல்லிவிட்டான் இப்போ இப்படி துவா கேட்டாங்க அல்லாஹத்த உங்கள் இருவருடைய துவாவும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது திட்டமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்று அல்லாஹத்தாலா பதிலளித்தான் என்று சொல்லுகின்றான் மூசாவிலாம் தான் துவா கேட்டாங்க இவங்களுடைய இவன் இவன் வந்து இந்த மாதிரி பெரும் செல்வம் உடையவனாக இருக்கிறான் இவனுடைய பொருளை நீ வந்து அழிச்சிடு பொருளை வந்து மாற்றிவிடு அவங்களுடைய இதயத்தின் மீது நீ சி முத்திரை எட்டுவிடு அவங்க இந்த தண்டனை வர்ற வரைக்கும் ஈமான் கொள்ள மாட்டார்கள் என்றால் துவா கேட்டது மூசாலைஸ்லாம் கேட்டாங்க ஆனால் இங்கே அல்லாஹாலா சொல்கிறான் அவங்க ரெண்டு பேருடைய துவாவும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னு சொல்கிறான் ஒருத்தர் தான் துவா கேட்டார் மூசா அலைஸ்லாம் தான் ஹாருண்ஸ்லாம் பக்கத்திலிருந்து ஆமின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாரு அப்படின்னு சொல்லப்படுகின்றது எல்லா தப்சீர்களும் எழுதுவாங்க ஹருண்ஸ்லாம் இவங்க துவா கேட்டாங்க அவங்க ஆமின்னு சொன்னாங்க இந்த ஆயத்தை கூட்டுத் துவாவுக்கு ஆதாரமாகவும் சொல்லுவார்கள் உலகமாக குறிப்பிடுகின்றார்கள் கூட்டுத்வா செய்யலாமா அப்படின்னா சில பேர் செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்களா இல்லையா விளங்காமல் அதனால கூட்டுத்வா செய்யறதுக்கு ஆதாரம் ஹதீஸ்களே இருக்குது ரசுல்லா சவா இஸ்லாம் அவர்களும் செஞ்சுருக்கிறாங்க குரான்லேருந்து ஆதாரம் இந்தா இந்த ஆயத்து இது மாதிரி பல ஆயத்துகள் இருக்கின்றனர் பல ஆயத்துகள் இருக்கின்றனர் பொதுவாகவே நம்ம வந்து வலல்லாலின்னு ஓதி முடிச்சோம்னா ஆமீன் அப்படின்னு எல்லாரும் சொல்கிறாங்க அதுவும் கூட்டுத்வாதானே சூரத்தில் ஃபாத்தியாவே துவா மாதிரி தான் அது துவாதான் ஏன்னா எஹ்தின்ஸ்ராத் அல் முஸ்தீம் என்பதுலேருந்து பின்னால் பூரா துவா தான் அந்த துவா செய்து முடித்த உடனே ஆமீன் சொல்கிறாங்க எல்லாரும் துவாவுக்கு தான் ஆமீன் சொல்கிறாங்க ஐயா கணாபுதோ ஐயா கனஸ்தாவின் உன்னையே வணங்குகின்றோம் உன்னிடத்திலே உதவி தேடுகின்றோம் அப்படின்னு சொன்னதுக்கு ஆமீன் சொல்ல வேண்டியதில்லை அலமதுல்லாஹி ரப்புல்லா ஆலமீன் அல்லாவுக்கே எல்லா புகழும் ரப்புல்ல ஆலமீன் ஆகியோர் எல்லா புகழும் அப்படின்னு ஒருத்தர் சொன்னார் ஆமீன் அப்படின்னு ஒருத்தர் அது பொருத்தமாக அந்த அது பொருத்தமில்லை ஆனால் எல்லாத்துக்கும் சேர்த்து தான் ஒட்டுமொத்தமாக ஆமீன் சொல்கிறது ஆமீன் சொல்கிறதுடைய நோக்கமே என்ன துவா அங்கே இருக்குது அவருடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும் கூட்டு துவா செய்யும் போது பலருடைய கூட்டு துவா ஒன்னா சேரும் பொழுது மலக்குகளுடைய துவாவும் சேரும் பொழுது மன்னிப்பு கிடைக்கின்றது அப்படிங்கிறது தெரியப்படுத்தப்படுகின்றது இன்னொரு விஷயம் நம்ம சாதாரணமாக அறிவு சார்ந்த விபரம் என்னவென்று சொன்னால் பொதுவாக ஒரு தனி மனிதன் துவா கேட்பதை விட கூட்டமாக சேர்ந்து துவா கேட்பது ரொம்ப பலனுள்ளதாக இருக்கு ஒரு தனி நூல் அறுக்கப்பட்டு விடலாம் ஒரு நூறு நூல்கள் சேர்ந்து ஒரு கயிறாக திரிக்கப்பட்டால் அதை அறுக்க முடியாது இல்லையா இது எல்லாத்தையும் தெரிஞ்ச விஷயம் தான் ஒத்துமைகள் எல்லாம்னு சொல்லுவாங்க என்ன நிறைய விஷயங்கள் சொல்கிறது பல நூல்கள் சேர்ந்து ஒரு கயிறு ஆகிடுச்சு முறுக்கி ஒரு கயிறு ஆக்கிட்டாங்க அறுக்க முடியுமா அறுக்க முடியாது அதுபோன்று பல மனிதர்கள் ஒன்றாக சேர்ந்து துவாக கேட்கும்பொழுது நிச்சயமாக அது அல்லாஹல்ல ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது அதோடு மட்டுமல்லாமல் பல மனிதர்கள் ஒன்றா சேரும் பொழுது எல்லாருடைய கல்பும் ஒரே மாதிரி இருக்காது பல கல்புகள் இருக்கும் சில ஒன்னா சேர்ந்து ஒரு ஐம்பது பேர் நூறு பேர் சேர்ந்து உட்கார்ந்து இருக்கக்கூடிய நேரத்தில் அதில் அல்லாவுடைய ஒருத்தர் இருப்பார் வலின்னு சொன்னால் வலி வந்தவர் அர்த்தம் இல்லை அல்லாவுடைய நேசர் ஒருத்தர் இருப்பார் அல்லாவுடைய பொருத்தம் பெற்றவர் ஒருவர் இருப்பார் நல்ல எண்ணம் உள்ளவர் நல்ல அசலா கொள்ள எல்லாருக்கும் அசலா குறை மாதிரி இருக்காது நல்ல குணம் படைத்த பல உள்ளங்கள் அங்கே இருக்கும் நல்ல குணம் படைத்த உள்ளங்களிலிருந்து வரக்கூடிய ஏற்றுக்கொள்ளப்படும் உட்கார்ந்து ஐம்பது பேரத்தில் ஒரு இருபது முப்பது பேர் பெரிய கொடைவள்ளலாக இருப்பாங்க அவங்க நல்ல தயால உள்ளம் இருப்பார் அவர் கேட்கக்கூடிய துவா அல்லா தால ஏற்றுக்கொள்ளுவான் சில பேர் இரக்க சிந்தனை உள்ளவர்களாக இருப்பார்கள் சிறு பேர் கடின சித்தம் உள்ளவர்களாக இருப்பார் எல்லாம் சேர்ந்து கேட்குறாங்க நல்ல உள்ளங்களை கவனித்த அல்லாத்தெல்லாம் துவாவை ஏற்றுக்கொள்வோம் அதனால தான் எல்லாம் சேர்ந்து துவா கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க வேண்டும் தனித்தனியாக கேட்கறது என்பது உண்டு அதே நேரத்தில் சேர்ந்து கேட்க வேண்டும் இதையும் ரசூல்லா இல்லாஹ்ஸ்லாம் சொல்லியிருக்கின்றார் சேர்ந்து கேட்கணும் அப்படிங்கிறது அது மாதிரி இங்கே அல்லாஹால சொல்லுவாங்க கத உஜிபத்மான் எல்லா சொன்னான் உங்கள் இருவருடைய துவாவும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்போ ஆமின்னு சொல்லுவதும் துவாவுடைய அர்த்தத்தில் இருக்குதுன்னு அர்த்தம் நான் கேட்குறேன் ரப்பனா ஆத்தினா ஃபித்துனியா ஹசனா உலகத்தில் நீ நன்மைக்குரிய வாழ்க்கை எங்களுக்கு தருவாயாக எங்களுடைய ரப்பே அப்படின்னு எல்லாரும் சொல்கிறாங்க ஆமீன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் நான் என்ன கேட்டேன்னா அதே நீங்கள் சொன்னீங்கன்னு அர்த்தம் நானும் அப்படியே சொல்கிறேன் அப்படின்னு அர்த்தம் அதனால் மூசா அலை அவர்கள் தனிமையாக ஒருவர் கேட்ட அந்த துவாவை உங்கள் ரெண்டு பேருடைய துவாவையும் அல்லாஹலா நான் ஏற்றுக்கொண்டேன் என்று அல்லாஹல்லா சொல்லுவது அது மிகப்பெரிய விஷயமாகும் அல்லாஹாலா அதை ஏற்றுக்கொண்டால் நின்பதற்கு அடையாளமாகும் ரெண்டு பேரும் சேர்ந்து துவா கேட்டதாகவும் கருத்தாகும் அது உஜீபத் தாவத்துக்குமா ஃபஸ்ட் தகீமா ரெண்டு பேருடைய துவாவம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்று அல்லாஹாலா சொன்னால் அப்புறம் அது எப்படி அதுக்கு பின்னால் பிள்ளை கிடையாது அல்லாஹாலா சொல்லிவிட்டா துவா ஒத்து நான் ஒத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டான் தாவத்துக்கு உங்களுடைய ரெண்டு பேருடைய துவாவம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது நீங்கள் என்ன செய்யணும் தெரியுமா பின்னால் இதுக்கு பின்னால் ஃபஸ்ட் ரெண்டு பேரும் நிலையாக நேராக நில்லுங்கள் நேர நில்லுங்கள்னா உங்களுடைய காரியங்களிலே நேராக நில்லுங்கள் உங்களுடைய செயல்பாடுகளில் நீங்கள் நேர்மையாக இருங்கள் உங்களுடைய செயல்பாடுகளிலே உறுதியாக இருங்கள் என்பதாக செயல்பாடு என்ன நான் சொன்ன செய்திகளை எல்லாம் மக்களுக்கு சொல்றது எத்தி வைக்கிறது தூதுவத்தை சொல்றது நூவத்தை சொல்லிக்காட்டு அழைப்பு கொடுப்பது தீனின் பக்கம் அழைப்பு கொடுப்பது மக்களுக்கு இதையெல்லாம் செஞ்சுக்கிட்டே இருக்க சரி முடிஞ்சு போச்சு கதை இனிமேல் போய் எதையும் செய்ய வேண்டியதில்லைன்னு உட்காந்துக்காதீங்க நீங்கள் ரெண்டு பேரும் வாக்கெட்டு முடிச்சுட்டீங்க ஒப்புக்கொள்ளப்பட்டதுன்னு நான் சொல்லிவிட்டேன் ஆனால் நீங்கள் செய்ய வேண்டிய காரியத்தை செஞ்சுக்கிட்டே இருக்கு அதில் நீங்கள் மாற்றம் செஞ்சீங்க அப்புறம் வேற விஷயம் அல்ல ஃபஸ்ட்மா நீங்கள் இருவரும் உறுதியாக இருங்கள் அல்லது நேர்மையாக இருங்கள் உங்களுடைய காரியங்களிலே ரெண்டு பேரும் நேர்மையாக இருங்கள் மக்களுக்கு அழைப்பு கொடுப்பது ஆதாரங்களை சொல்லுவது இந்த மாதிரி விஷயங்களில் நீங்க ரெண்டு பேரும் உறுதியாக நில்லுங்கள் ரெண்டு நாள் ஆச்சு நாலு நாள் ஆச்சு இன்னும் எல்லா இடத்துல பதிலே வரலையே ஒப்புக்கொள்ளப்பட்டதாக சொல்லப்பட்டது அவ்வளவுதான் ஒப்புக்கொள்ளப்பட்டதுக்கு அடையாளமாக சொன்ன விஷயம் நடக்கிறது எப்போ அது என்னுடைய விஷயத்தில் உள்ளது அதனால நீங்க ரெண்டு பேரும் அவசரப்படாதீங்க அப்படின்னு கருத்து அந்த வாசகத்திற்கு கருத்து சொல்லப்பட்டிருக்கு அதாவது தப்சீர்கள எப்படி விளக்கம் எழுதுறாங்க நீங்க எதை கேட்டீங்களோ அந்த அந்த விஷயம் நீங்க ரெண்டு பேரும் கேட்டது நடைபெறும் சந்தேகமே இல்லை ஆனால் நீங்க அவசரப்படாதீங்க என்று கருத்து முன்னாள் சொல்லி இருக்கிறேன் மூசாலேஸ்லாம் துவா கேட்டாங்க ஒப்புக்கொள்ளப்பட்டதாகவும் அல்லா தால சொல்லிட்டான் ஆனா அதுக்கு பின்னால ஒப்புக் கொள்ளப்பட்டதுக்கு அர்த்தம் அது பூரா கல்லாக மாறிச்சு அப்புறம் அழிக்கப்படும் கூட்டத்தான் அழிக்கப்படும் எப்ப அழிக்கப்பட்டாங்க ஒரு கருத்தின்படி நாற்பது வருஷத்துக்கு பின்னால் துவா கேட்டாங்க ஒப்பு சொல்லப்பட்டு விட்டது இருந்தாலும் நாற்பது வருஷம் ஆச்சு இன்னும் சிலருடைய அறிவிப்பின்படி நாற்பது நாள் என்பதாக சொல்லப்பட்டிருக்கு அப்பவும் ரொம்ப தூரம் தானே நான் ஒரு துவா கேட்கிறேன் நாற்பது நாள் அது நிறைவேறவேல நாற்பதாவது நாள் கே அப்போ இவ்வளவு நாளா ஒரு துவா கேட்டு வர்றதுக்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் நாற்பது நாள் அப்படின்னு சொல்லி அங்க வருஷம்னு சொல்லப்பட்டிருக்கு இன்னொரு அறிவிப்பு தான் ரெண்டாவது அறிப்பில் தான் எனக்கு நாற்பது நாள்னு சொல்லப்பட்டிருக்கு சரி எப்படியோ அவன் நீண்ட நாளுக்கு பிறகு தான் அந்த துவாவுடைய கேட்ட துவாவுடைய பலா பலன்கள் பிரதிபல்கள் அவருக்கு கிடைச்சது அப்படின்னு அதனால வலா தத்தபியா சபீலல்ல சரி நீங்க ரெண்டு பேரும் துவா கேட்டு கேட்டுட்டோம் வரல துவா கேட்டோம் வரல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டே இருக்காதிங்க நினைச்சுக்கிட்டே இருக்காதிங்க அப்படி சொல்றது நினைக்கிறதெல்லாம் சரியான மார்க்கத்தினுடைய அறிவு இல்லாத விளக்கம் இல்லாதவங்க சொல்லக்கூடியது பின்பற்ற வேண்டாம் சபீர் அல்லதின் அறிவில்லாதவர்களுடைய வழிகளை வழியை பின்பற்ற வேண்டாம் அறிவில்லாதவர்கள் மார்க்கத்தினுடைய விளக்கம் இல்லாதவர்கள் அறிவில் வழியை பின்பற்ற வேண்டும் அவசரப்படக்கூடிய விஷயத்திலும் நம்ம சொன்னது இன்னும் நிறைவேறவே இல்லையே அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவ நினைக்கிறது யாரு மார்க்கத்தினுடைய விளக்கம் இல்லாதவர்கள் செய்யக்கூடிய அந்த வழியை பின் பின்பற்றி விடாதீர்கள் என்பதாக நான் எதை சொன்னா எதை வாக்களித்தனோ நிச்சயமாக நிறைவேறும் நடைபெறும் ஆனால் அவசரப்படக்கூடாது பொதுவாகவே அல்லாஹத்தாலா எதை ஏற்பாடு செய்திருக்கின்ற அது கண்டிப்பாக நடக்கும் நம்முடைய வேலை எனக்கு கேட்க வேண்டியதுதான் எனக்கு அதைக் கொடு இதே கேட்க வேண்டியதான் பொறுப்பு கொடுக்க வேண்டியது அல்லாஹத்தாலாவுடைய உரிமை அவனுடைய விருப்பத்தில் உள்ளது விருப்பா இல்லைன்னா இல்லை நான் விரும்பினால் கொடுப்பான் அப்படிங்கிறதுக்காக வேண்டி நம்ம என்ன பண்ணக்கூடாது கேட்காமல் விட்டுவிடக்கூடாது விரும்பினா கொடுப்பான் அப்படிங்கிறதுல கட்டாயமாக கொடுப்பான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு அவசரப்படவும் கூடாது கேட்பதை விடவும் கூடாது கேட்டுட்டு அவசரப்படவும் கூடாது இப்போ அல்லாஹாலா அந்த நேரம் வந்துச்சு ஃபிராவனை அழிக்கக்கூடிய நேரம் வந்துச்சு மூசா அலை இஸ்லாம் அவர்களுக்கு அல்லாஹாலா உத்தரவு கொடுத்தான் நீங்கள் உங்களுடைய கவுமுகள் உங்களுடைய பனிஸ்ரவேலர்களை எல்லாத்தையும் அழிச்சுக்கிட்டு அந்த கடல் பக்கம் போங்க கடல் வழியா போங்க கடல் பக்கம் போங்க அப்படின்னு சொல்லி அல்லாத்தலாம் உத்தரவு செங்கடல் சில பேர் நயல் நதிவாங்க நயல் நதிங்கிறது நை நதி அப்படிங்கறதே அப்புறம் சின்ன பகுதியாத்தான் இருக்கு கடல்ங்கிறது தான் மிகப்பெரிய பகுதி அது அதனால அவங்க மூசா அலை சலாம் அவர்கள் அதை கடந்து போகக்கூடிய நேரத்தை அடுத்து வந்து ஷாம் உடைய அந்த பகுதிக்கு போயிட்டாங்க சிரியாவுடைய அந்த பகுதிக்கு ஆனால் அவங்க கடந்து சென்றது செங்கடல் அப்படிங்கிறது உறுதிப்படுத்தப்படுகின்றது இப்போ சொல்லுவாங்க அல்லா தால சொல்லு ஜாவஸ்னா அபி பனி இஸ்ராஇல் அல் பஹ பனி இஸ்ராஇல்களை மூசா அலிஸ்வலாத்துடைய அந்த கோமுகளை கடலை நாம் கடக்க செய்தோம் அவர்களை கடலை கடக்க செய்தோம் இங்கே மூசா அலைய்ஸ்லாத்து குறிப்பிடல மற்ற வரலாறுலாம் சொல்ல வேற வேறு இடத்துல அதெல்லாம் அல்லாஹால சொல்லி காட்டுறான் கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கும் மூசா அலி வரலாறு குரான் இல்லை கொஞ்சம் இங்கே கொஞ்சம் இங்கே கொஞ்சம் பல இடங்கள்ல இருக்குது ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு புது நிகழ்ச்சி ஒன்று சேர்ந்துருக்கும் அதில் சில இதுக்கு முன்னால வந்ததும் இருக்கும் அதெல்லாம் சரி இந்த இடத்துல அல்லா தால சொல்லுவது என்பதாக குறிப்பிடுகின்ற சொல்லப்பட்டிருக்கு உங்களுக்கு மூசாலை தங்களுடைய கோமங்களை கூட்டிட்டு அந்த இடத்துக்கு போனாங்க கடலு கிட்ட போனாங்க இப்போ அது இரவு நேரம் இரவு நேரத்தில் போகும்படி உத்தரவு கொடுத்தா போனாங்க மூசா அலைஸ்லாத்துடைய இந்த கோமங்கள் பேர் என்பதாக சொல்லப்பட்டிருக்குது அவங்களோடம்லா நம்மளை காப்பாத்தான் நம்மளை போக சொல்லி உத்தரவு போனா கடல் கடல் முன்னால கொண்டு போய் எல்லாத்தையும் நிறுத்திட்டாங்க ஆறு லட்சம் பேர் கடலுக்கு முன்னால் நிற்கிறாங்க அந்த மக்கள் கேட்டாங்க என்ன மூசாவை என்ன காப்பாற்று எல்லாத்தையும் உள்ள ஏன்னா பனி இஸ்லா என்னுடைய வார்த்தைகள் நிறைய இடங்கள்ல துடுக்கானதாக இருந்திருக்கு அது மாதிரி இங்கேயும் கேட்டாங்க எல்லாத்தையும் வந்து கடலில் கொண்டு போய் தள்ளி அழிச்சு விடுறதுக்காக நீங்களை ஒன்றா நினைத்திருக்கிறியா அப்படின்னு கேட்டாங்க இப்போ மூசாலிஸ்லாம் சொன்னாங்க இல்லை இல்லை அப்படியே இல்லை கல்லா இன்ன ரீ மவை என்னுடைய ரப்பி என்னுடன் இருக்குன்றான் சீக்கிரமே வழிகாட்டுவான் அப்படின்னு சொன்னான் அது வரைக்கும் உத்தரவு இல்லை ஏன்னா கடைசி நேரத்தில் தான் கடைசி வினாடிகள்தான் அல்லாஹாலுடைய உத்தரவு வரும் அது வரைக்கும் எவ்வளோ நம்பிக்கைவற்றை இருக்குது அப்படின்னு பார்க்கறதுக்காக எல்லா மூமெண்ட்களுக்கும் அப்படி துன்பங்கள் ஏற்படும் சிரமங்கள் ஏற்படும் கஷ்டம் ஏற்படும் நஷ்டம் ஏற்படும் எல்லாம் ஏற்பட்டுக்கிட்டு இருக்கான் பொறுமையாக இருக்கணும் அவ்வளோதான் நானும் எவ்வளோ நாளாக பொறுமையாக இருக்கிறாங்க இதுக்கு மேலே நம்மளால பொறுமையாக இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாருனா போச்சு அதோட உடஞ்சி போயிடும் பொறுமையாக இருந்துகிட்டே இருக்க வேண்டியதுதான் எப்போ வருமா அப்போ எப்போ அல்லாஹைய நாட்டம் இருக்குது அது வரைக்கும் பொறுமையாக இருக்கணும் பார்ப்போம் அல்லாஹத்தில் கடைசி நிமிஷத்தில் இவர் பொறுமையா இருந்ததின் காரணமாக சரி இதோடு இவருடைய துன்பத்தை நாம் விளக்கி விடலாம் இதோடு நீக்கி விடலாம் இவருக்கு இனிமையான வாழ்க்கையை கொடுத்து விடலாம் நஷ்டத்தை எல்லாத்தையும் இல்லாமலாக்கி லாபத்தை கொடுக்கக்கூடிய சூழ்நிலை உருவாக்கி விடலாம் அப்படின்னு அல்லாவுடைய நாட்டை வர்றதுக்கு ஒன்னு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் இருக்கும் அதுக்குள்ளே இவர் அவசரப்பட்டு நாங்கள் எவ்வளோ காலமாக கேட்டுக்கிறது போங்க இனிமேல் அவர் மண்ணம் கட்டியாது அல்லாவதுக்குள்ளாவாது அப்படின்னு சொன்னாரு அல்லாஹைய உதவி அதோட கட்டாயிரு முடிஞ்சு போய் ரெண்டு நிமிஷம் பொறுமையா இருந்திருந்தாருன்னா இன்னொரு நிமிஷம் மூணு நிமிஷம் தான் இருக்கும் அதில் ரெண்டு நாள் மூணு நாள் தான் இருக்கும் அதுக்குள்ளே அவசரப்பட்டார் இங்கே மூசாலை சலா தான் கோபங்களாத மாதிரி அவசரப்பட்டாங்க மூசாலை சலான்னு சொன்னாங்க அப்படிலாம் இல்லைப்பா அப்படிலாம் சொல்லாதீங்க என்னுடைய ரப்ப என்னுடனே இருக்குன்னா சையஹ்தீன் வழிகாட்டுவான் விரைவிலேயே வழிகாட்டுவான் சொன்னேன் உடனே அல்லாஹாலோடைய உதவி வந்துச்சு அல்லாஹாலா சொன்ன உத்தரவு வந்துச்சு மூசாவங்களுடைய கையில் இருக்கக்கூடிய தடியை கொண்டு கடலில் அடிப்பீறாரு முதல்ல அந்த கீழே போட்டால் பாம்பு மாதிரி ஆகிடுச்சு பெரிய பெரிய பாம்பாக மாறிச்சு அது இப்போ கடலை தண்ணி அடிக்க அடிச்சாங்க அடிச்ச அடிக்க சொன்ன பிழந்திரிவினர்கள ஒரு தலைவர் இருப்படல் ரெண்டு தண்ணீர் அப்படியே தேங்கி நிற்குது பெரிய மதிச்சுவர் மாதிரி மயில் கணக்கு நிற்குது கீழே பார்த்தா பள்ளமாக இருக்குது எல்லாம் இறங்கி போங்க அப்படின்னு சொன்னாங்க போங்கன்னு சொன்னாங்க மூசாலைஸ்லாம் போனாங்க முதலாவது மூசாலைஸ்லாம் போனாங்க அதுக்கு பின்னால் அந்த மக்கள்லாம் போனாங்க அது சரியா கடலில் நடந்து கடலை கடந்து அந்த பக்கம் போனாங்க கடலில் எவ்வளோ பெருசு இருக்கும்ப்பா எவ்வளோ அகலம் இருக்கும் அது கடந்து போனாங்க ஆறு லட்சம் பேரும் உள்ளே இறங்கினாங்க போயிட்டே இருக்கிறாங்க இப்போ ஃபிராவன் வந்து அவங்களுக்கு எப்ப செய்தி தெரிஞ்சு இரவோடு இரவா பார்த்தா காலை நேரம் வெடிக்கிற நேரம் பார்த்தா ஒருத்தரையும் கூட காணாங்க மூசாவையும் காணும் அவங்களுடைய கவும்களையும் காணும் இந்த செய்தி ஃபிராவனுக்கு போச்சு உடனே தயார் பண்ணான் எல்லாத்தையும் எல்லா மக்களையும் கூப்பிட்டான் அவங்க சில பேர் பெண்கள் குழந்தைகள்லாம் வீட்டில் இருந்துருப்பாங்க மற்றவங்களையும் எல்லாத்தையும் கூப்பிட்டான் எல்லாரும் வாங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் பன்னிரெண்டு லட்சம் பேர் அவங்க நிறம் இவங்களோட ரெண்டு மடங்கு பன்னிரெண்டு லட்சம் பேரையும் ஆழிச்சிக்கிட்டு போகிறான் போய் எப்படியாவது மூசாவை பிடிச்சி தடுத்து நிறுத்தினவங்களுடைய கூட்டத்தாரையும் பிடிச்சி எல்லாத்தையும் கத்தல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாத்தையும் போகிறோம் அங்கே போன உடனே அங்கே கடல்கிட்ட போய் பார்க்குறான் அங்கே கடல் பிளந்து வழி விட்டுருக்குது அப்போ தன்னுடைய மந்திரிகள்கிட்ட சொன்னான் ஃபிராவனு சொன்னான் பார்த்தியா நான் தான் அல்லாஹ் நான் தான் கடவுள் அல்லா அப்படிங்கிறதுக்கு அடையாளமாக பாரு நான் தான் தெய்வம் ஏன்னா கடலே பாருங்க நான் வர்றதுன்னு பார்த்து வழி விட்டுருக்குது இப்போ எங்கேயாவது அதிசயம் இந்த மாதிரி நடக்குமா கடல் வழி விட்டதே நான் மூசாலிஸ்லாத்தும் கவுகளும் போயிட்டுருக்குறாங்க அந்த பக்கம் போயிட்ருக்குறாங்க தூரத்தில் தெரியுது அவங்கள போய் பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் குதிரையை கீழே இறக்குறான் கடலுக்குள்ளார் குதிரைகள் பூராமே எல்லாம் ஆண் குதிரைகளாக இருக்கு பெண் குதிரை ஒன்றும் கூட கிடையாது குறிப்பிடுகின்றார்கள் அதனால அல்லாஹத்தாலாவுடைய உத்தரப்படி ஜிப்ரில் பெண் குதிரையில் வந்தாங்க இந்த குதிரை இறங்க மறுக்கு பொதுவாக குதிரைக்கு ஒரு பழக்கம் கேட்டால் குதிரையுடைய கண்கள் ஊடுருவி பார்க்கக்கூடிய நிலத்துக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஊடுருவி பார்க்கக்கூடிய ஒரு தன்மையை அல்லாத்துல பார்வையை குதிரைக்கு கொடுத்துருக்குறோம் பொதுவாகவே குதிரை சவாரி செய்கிறவங்களுக்கு கேட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் அதை நம்ம அனுபவத்தில் பார்த்துருக்குறோம் ஒரு இங்கிருந்து அந்த குதிரை சவாரி செய் சவாரி செய்து போ குதிரை வேகமாக போயிட்டுருக்குன்னு வச்சுங்க ஒரு இடத்துல ஒரு பொய் பந்தல் போட்டு வச்சுருக்கான் ஒரு பெரிய பள்ளத்தை ஒரு குழியை வெட்டி அந்த குழி மேலே சும்மா ஒரு கீத்துக்களை போட்டு பந்தல் போட்டு வச்சுருக்கான்னு வச்சுக்கோங்க யானை போனால் கூட ஒத்துணை கீழே விழுந்துரும் மனுஷன் போனாலும் உளுந்துருவான் அந்த குழி குழி இருக்கிறது தெரியாது ரோடுன்னு நடிச்சிக்கிட்டே போவான் கீழே விழுந்துருவான் ஆனால் குதிரை அந்த ஹாஸ்தும் போகணுச்சு வச்சுங்க அதை தாண்டி போகாது தாண்ட முடிஞ்சுனா போகிற வேளத்தில் தாண்டிவிடும் அந்த குழியை தாண்டி அந்த பக்கம் போயிடும் தாண்ட முடியலன்னு சொன்னால் அங்கே நின்று இவன் என்ன அடித்தாலும் சரி போகாது அந்த குதிரை சாதாரண எல்லா குதிரைக்கும் பழக்கம் அது எல்லா குதிரைக்கும் அந்த உணர்வுகள் இருக்குன்னு எல்லா இடத்துல கொடுத்து வச்சிருக்கிறோம் அது மாதிரி அந்த குதிரை இறங்க மாட்டேங்குது இந்த பள்ளத்தில் ஆனால் ஜிபிரி அவர்கள் ஒரு பெண் குதிரையின் மீது வந்தாங்க வந்து இப்போ பெண்குதரமே ஜிப்ரி அலாஸ்லாம் வந்தாங்கன்னா எப்படி ஜிப்ரி அலா இஸ்லா பார்த்தோன்னு பயந்துருவான் அப்படின்னா ஜிப்ரி அலா இஸ்லாம் வந்து அவனுடைய மந்திரி ஹாமானுடைய வேஷத்தில் வந்தாங்க உருவத்தில் கிரவனுடைய மந்திரி ஹாமான் இருக்கான்னு அவனுடைய உருவத்தில் வந்தாங்க அவன் எங்கே கூட்டத்தில் ஒரு இருந்திருப்பான் சரி அவன் நினச்சிக்கிட்டு இவன் என்ன பண்ணாங்க இப்போ ஹாமுடைய இதில் வந்தோன்னே ஹாமான் நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு முன்னால் போனோம் ஜிப்ரிலாம் போகிறாங்க அந்த பெண் குதிரை பொம்பளை குதிரை பார்த்தோன்னா ஆம்பள குதிரை பின்னாலே போக ஆரம்பிச்சு அது உம்பளையே பார்த்தோன்னா ஒட்டகம் மட்டும் அதுக்கு மாற்றம் ஒட்டகம் இருக்க ஆண் ஒட்டகத்தை பார்த்து தான் பெண் ஒட்டகம்லாம் பின்னால் போகும் ஒட்டகத்தில் மட்டும் தனி ஒரு தன்மை இருக்குது மற்ற மிருகங்கள்லாம் பாருங்கள் பெண் முன்னால் போனால் ஆண் பின்னாலேயே போயிடு சரி எல்லா மிருகங்களும் அப்படி பார்க்குறோம் சரி அதே மாதிரி ஜிபிரி லட்சலாம் போனாங்க இவன் பிறவனுடைய குதிரை போச்சு பிற அந்த கூட்டத்தோட கூட்டதான் ஜிபிரி லட்சலாம் போயிட்டாங்க இல்லையா போய் இருப்பாங்க அதுக்கு பின்னால் அவங்க எப்படி போகணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தனி மழக்கள் தானே எல்லா உத்தரவுத்துறப்படி வந்தாங்க போயிட்டாங்க இப்போ ஃபிராவின் அவனுடைய கூட்டத்தாறு இறங்கினாங்க போறாங்க மூசா அலேஸ்லாத்துடைய கோமுகள் மேலே ஏறுறாங்க அடுத்த கரையில் போய் மேலே ஏடுறாங்க ஃபிராவனும் அவனுடைய குதிரையில் வேகமாக போறதுனால இவங்க அவங்கள்ட்ட குதிரை கிடையாது அவங்க நடந்து தான் போறாங்க மூசா அலை சலாத்துடைய கோமுகள்லாம் இவன் குதிரையில் போனாலும் வேகமாக போறான் அவங்களை போய் பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி பிடிக்கிறதுக்கு கிட்ட போயிட்டான் மேடு ஏறுறதுக்கு மேலே ஏறுறதுக்கு என்ன கொஞ்சம் தூரம் இருக்குது மூசா அலேஸ்லாத்துடைய கடைசி மனிதர் மேலே போனாரு இந்த கூட்டத்தார ஆரம்பத்தில் மேல கடைசிக்கு போனாங்க இவருடைய கூட்டத்தாரில் பன்னிரண்டு லட்சம் பேரும் இந்த கடலுக்குள்ள நுழையாங்க அல்லா தலா உத்தரவு கடல் ஒன்னா சேர்ந்துருச்சு அவருடைய காமங்களும் காப்பாற்றப்பட்டார்கள் அழிக்கப்பட்டார்கள் சொல்றாஸ் கடக்க செய்தாய் அவருடைய கூட்டத்தாரும் படையினரும் அவர்களை பின்தொடர்ந்தார்கள் விரோதத்தின் காரணம் அநியாயத்தின் காரணமாக விரோதத்தின் காரணமாக பின்தொடர்ந்தார்கள் பின்தொடர்ந்து போனது நல்ல செய்திக்கு சொல்லாம இல்லையா பின்பற்றக்கூடியது நல்லதுக்கும் பின்பற்றலாம் இங்க பாத்து அவனுடைய கூட்ட அவனுடைய படையினரும் பின்பற்றி அவர்களை பின்பற்றி சென்றார்கள் சொன்னா அவங்களை பின்பற்றி போயிட்டாங்க நல்லா ஆளுக அப்படின்னு அர்த்தம் அல்ல இங்க பகையம் அநியாயத்திற்காக வேண்டியும் விரோதத்திற்காக வேண்டியும் போனாங்க அவங்களை அழிக்கணுங்கிறதுக்கு வேண்டி போனாங்க அப்படிங்கிறது அல்லாஹ் தல குறைப்படுகின்ற போனாங்க அவர்கள் அழிக்கப்பட்டார்கள் எது வரைக்கும் அவங்க அந்த இதுக்குள்ள பின்பற்றி போனார்கள் அப்படின்னு சொன்னா அந்த நீர் கடலுடைய அந்த தண்ணீர் அந்த மூழ்குதல் அவர்களை அடையும் உரைக்கும் இதா அது அவனை அந்த பிராவனை அடையும் உரைக்கும் அடையன் அப்படின்னு சொன்னா பிராவனை கூட்டத்தாரையும் அது அடையும் வரை அப்படின்னு சொன்னா நீரிலே மூழ்குதல் தண்ணீரில் மூழ்குதல் மூழ்குதல் அவர்களை அடையும் உரைக்கும் அவர்கள் பின்பற்றி சென்றார்கள் அப்போ உள்ளே போனாங்க அது மாதிரி அழிக்கப்பட்டாங்க பின்னால் தண்ணி ஒன்றா செஞ்சு எல்லாம் அலையில் வர்றாங்க மேலே போகிறாங்க கீழே போகிறாங்க பல பேர் மூச்சு தண்ணி இல்லையா கொஞ்சம் நேரம் உடனேவா போயிடும் மேலே வருவாங்க அலையில் அப்புறம் கீழே போவாங்க அப்படி இப்படி இப்போ ஃபிராகனும் அதே மாதிரி மேலே வர்றான் கீழே போகிறான் அப்படின்னு அவனுடைய வாயில் தண்ணி பூந்துக்கிட்டே இருக்குது கடைசி நேரத்தில் அவன் சொல்கிறான் காலை இப்போ சொன்னாவன் அழிக்கப்பட போகிறோம் உயிர் போயிடும் அப்படின்னு தெரிஞ்சிச்சு உறுதியாக தெரிஞ்சு போயிடுச்சு இனி நம்ம பழைக்க போறதில்லை மூசாவை சொன்னதை நம்ம கேட்காதனால இந்த மாதிரி தண்டனை ஏற்பட்டு போச்சு அப்படின்னு அப்ப சொன்னு இல்லல்ல யாரை கொண்டு ஈமான் கொண்டார்களோ அந்த ஒருவனை தவிர வணக்கத்திற்குரியவன் யாரும் இல்லை என்று நான் ஈமான் கொண்டேன் அப்படின்னு சொன்னான் அதான் நம்ம சொன்ன தொண்ட வர நேரத்தில் ஈமான் கொண்டே என்ன பண்றது அப்ப சொல்றான் ஆமன் நான் ஈமான் கொண்டேன் அன்னகு நிச்சயமாக லா இலாக இல்லல்லது ஒருவனை தவிர இலாக கிடையாது வணக்கத்திற்குடன் கிடையாது எந்த ஒருவன் ஆவணத் மிகி பனு இஸ்ராயல் பனு இஸ்ராயல் யாரை கொண்டு ஈமான் கொண்டார்களோ அந்த ஒருவனை தவிர வேறு கடவுள் கிடையாது தெய்வம் கிடையாது என்று சொன்னான் சொன்னது மட்டுமல்ல அட மினல் முஸ்லிமீன் நான் முஸ்லிம்களில் உள்ளவனாக ஆயிட்டேன் அப்படின்னு சொன்ன முஸ்லிம்களில் உள்ளவனாக ஆயிட்டேன் சொன்ன சொல்லுகின்றான் ஆள் ஒது அசைத்தமின் கபு ஒ குன் தமிழல் முஃசிதீன் இப்பொழுதுதானா ஆல் ஆன இப்பொழுதுதானா நீமன் கொள்வது ஒக்கது அசைத்த நீ மாற்றம் செய்தவனாக மாறுபட்டவனாக குற்றம் செய்தவனாக இருந்தாய் கபு இதற்கு முன்னால் நீ மாறு செய்தவனாக இருந்தாய் ஒ குன் தமிழல் முஃசிதீன் பெரிய பசாதுக்காரர்கள் ஒருவனாக நீ இருந்தாய் குழப்பம் செய்யக்கூடியவர்கள் ஒருவனாக இருந்தாய் இப்பொழுதுதானா நீமன் கொள்கிறாய் என்று அல்லாஹால கேட்டான் அல்லா தால இந்த இடத்துல சொல்லுகின்ற அதாவது அல்லாஹாலின் மூலமாக சொன்னான் என்பதாக பொருளாம் அவனுக்கு அந்த கடல்ல மூழ்கி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அவனுக்கு இந்த செய்தி சொல்லப்பட்டது மலக்குகளின் மூலமாக நீமான் கொள்ற உக்கத அசைத்த கபலோ இதுக்கு முன்னால் நீ வந்து அல்லாவுக்கு மாற்றம் செய்தவனாக இருந்த நிலையில் இப்பொழுதுமான் கொள்ற என்று அவனுக்கு சொல்லப்பட்டது நீ பசாாது செய்யக்கூடியவர்கள் குழப்பம் செய்யக்கூடியவர்களும் உள்ளவர்களாகவும் இருந்தாய் என்பதாக அல்லாஹால சொன்னான் என்பதாக இங்கே ரசூல்லாய் சல்லல்லா அலி வல்லாம் அவர்களிடத்தில் ஜிப்ரீல் அலி இஸ்லாமர்கள் சொன்னதாக குறிப்பிடப்படுகின்றது பிரான் கடலே மூழ்கக்கூடிய நேரத்தில் அவன் களிமாவை சொல்லிவிடுவானோ என்று ஒரு நிலை இருந்தது கலிமா சொல்லக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் என்று இருந்தது அதனால் அல்லாஹாலாவுடைய ஏற்பாடு என்ன அவனுடைய முடிவு என்னவென்று சொன்னால் அவனுடைய தகுந்தீர் இவன் களிமா சொல்ல மாட்டான் அப்படிங்கிறது அந்த களிமா மாட்டான் என்ற அந்த தகுதி உறுதிப்படுத்துவதற்காக வேண்டி ஏன்னா சொல்றான் அப்படின்னு அல்லாஹ் நான் யாரும் தடுக்க முடியாது அதனால் அந்த விளக்கம் சொல்லப்படுகின்றது அதை உறுதிப்படுத்த அல்லாவுடைய தகுதியரை உறுதிப்படுத்துவதற்கான நான் என்ன செய்தேன் என்று சொன்னால் அவன் ஆ ஆன் சொல்லிக்கிட்டே இருந்தான் வாயை பிளந்துக்கிட்டே இருந்தான் அந்த கடலில் இருந்து கொஞ்சம் களிமண்ணை எடுத்து அவனுடைய வாயிலே நான் அப்பினேன் என்பதாக சொன்னார்கள் சல்லி வலம் எடுத்துல அவன் சொல்லக்கூடாது அப்படிங்கிறக்காடி களிம கலிமமாக சொல்லி போட போகிறான் அப்படிங்கிறக்கா நான் ஜிப்ரீல் அலிஸ் எல்லாம் செஞ்சாங்க அப்படின்னு சொன்னால் அல்லாவுடைய செயலை மீறி செஞ்சாங்கன்னு அர்த்தம் அல்ல அதுக்கு அது அப்படியே விட்டுட்டா சொல்லியிருப்பான்னு நல்லது தானே அப்படின்லாம் சொல்லக்கூடாது அல்லாவுடைய அல்லாஹுடைய தக்கதீர முடிவு ஆகி இவன் களிமையாக சொல்ல மாட்டான் ஈவன் இவன் காஃபிராக காஃபீராகவே இறப்பான் முஷ்ரிக்காகவே இறப்பான் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு ஆகி அந்த முடிவுக்கு பின்னால் தான் செஞ்சாங்கன்னு அர்த்தம் அந்த முடிவை உறுதிப்படுத்துவதற்கான செஞ்சாங்க அப்படிங்கிற அர்த்தம் தானே தவிர இவன் களிமாய சொல்கிறதுக்காண்டி இவங்க தடுத்தாங்க களிமண்ணை வச்சு அப்பனாங்க அதனால சொல்ல முடியல எல்லாத்தையும் சொல்லியிருப்பான் அப்படிங்கிற அர்த்தம் அல்ல அப்படி வைக்கக்கூடாது அது தப்பாக தப்பாக போய்டும் ஏன்னு கேட்டால் ஃபிராவின் நரகவாசி அப்படிங்கிறது தீர்ப்பு செய்யப்படுறதுக்கு குரானில் சொல்லப்பட்ட விஷயம் அதனால் இன்னொரு விஷயம் சொல்லப்பட்டு இருக்கின்றது ஒரு தடவை ஃபிராவின் அவருடைய நாட்டில் இருக்கும்போது அவன் ஆட்சியில் இருக்கக்கூடிய நேரத்தில் இப்போ மூசாலைஸ்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க அவன் கேட்கவே இல்லை பல தடவை உபதேசாங்க எதுவுமே இடபடலாம் சொல்ல கேட்கவே மாட்டேன்றான் ஒரு தடவை ஜிபிரி லேசெல்லாம் வந்தாங்க வந்து ஃபிராவனுடைய மஜ்லிஸுக்கு போனாங்க அதாவது எப்படி போனாங்கன்னு கேட்டால் ஒரு மனிதனுடைய வடிவத்தில் ஒரு முக்கியமான ஒரு கேள்வி ஒரு விஷயம் அவங்கள்ட கேட்கணும் அதை அரசர்கிட்ட தான் கேட்கணும்னு சொல்லிட்டு பர்மிஷன் வாங்கிட்டு போனாங்க இவரேஸ்னால் ஒரு மனிதனுடைய ஏதாச்சும் ஒரு வேறு நாட்டு தூதர் பெரிய மனிதர் அப்படிங்கிற ஒரு நிலையில் வந்தாங்க வந்து ஃபிராவனிடத்தில் போய் கேட்டாங்களாம் ஒரு கேள்வி ஒன்று உங்கள்கிட்ட அந்த கேள்விக்கு நீங்கள் ஒரு சீட்டில் எழுதி தரணும் எனக்கு பதில் எழுதி தரணும் என்ன கேள்வி ஒரு பெரிய அரசன் இருக்கிறான் பெரிய அரசன் மிகப்பெரிய சக்தி வாய்ந்தவன் எல்லா விதமான இருக்கிறான் அவனுக்கு ஒரு அடிமை இருக்கிறார் அந்த அடிமைக்கு எல்லா வசதிகளையும் அந்த அரசன் செஞ்சு கொடுத்துருக்கிறான் அந்த அரசனுடைய நியமஸ் அவனுடைய பாக்கியங்கள் தான் இவன் வாழ்ந்துகிட்டு இருக்கிறான் அவனுடைய உதவியில தான் இவன் வாழ்ந்துகிட்டு இருக்கிறான் எல்லா விதமான பாக்கியங்களையும் பெற்றுக்கொண்டிருக்கக்கூடிய அந்த அடிமை எல்லா பாக்கியங்களும் கொடுத்தான் எல்லா விதமான வசதிகளையும் செஞ்சு கொடுத்தான் அந்த அடிமைக்கு எல்லா வகையான பாக்கியங்களையும் பெற்று கொண்டிருக்கக்கூடிய அந்த அடிமை அவன் கடைசியாக என்ன பண்ணா அந்த எஜமானுடைய அந்த அரசனுடைய நியாபத்துகளுக்கு அந்த பாக்கியங்களுக்கு மாறு செய்ய ஆரம்பித்தான் அவன் சொல்கிறத கேட்கறதே இல்லை இவன் இவன் விஷயத்துக்கு நடந்தான் அவனுக்கு மாற்றமாகவே செயல்பட்டான் அவன் ஒன்றை அந்த அந்த சொல்லை இவன் கேட்கறதே கிடையாது அவன் எதை செய்ய சொல்லான்னா அதுக்கு மாற்றமாக செய்கிறது இப்படியே அந்த அடிமை இருந்தான் அந்த அடிமையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிக்காட் அவனை கடலில் கொண்டு போய் மூழ்கடிச்சு சாகடிக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னான் அது ஒரு தாளில் எழுதி கொடுங்க அப்படின்னா அப்படின்னு சொன்னாங்களாம் ஜிப்ரல் அச்சலாம் அது மாதிரி தாளில் எழுதி கொடுத்தான் இந்த மாதிரி யஜமானுக்கு கட்டுப்படாமல் நடக்கக்கூடிய எல்லா நியமத்துகளையும் பெற்றுக்கொண்டு கட்டுப்படாமல் நடக்கக்கூடிய ஒரு அடிமையை கடலிலே மூழ்கடித்து சாகடிக்க வேண்டும் அப்படிங்கிறது என்னுடைய தீர்ப்பு அப்படின்னு எழுதி கொடுத்தான் அந்த மூழ்கடிக்கப்படக்கூடிய நேரத்தில் ஜிபிக் எல்லாம் அந்த சீட்டை காட்டினாங்க நீ தான் எழுதி கொடுத்த உனக்கு தான் இது அப்படின்னு சொல்லிவிட்டு காட்டினாங்க என்பதாக சொல்லப்பட்டு இருக்கின்றது ஒரு அறிவிப்பு அது பொருத்தமானதும் கூடாது சரி அது மாதிரி இதிலிருந்து நமக்கு படிப்பினை அல்லாஹாலாவுடைய ஏராளமான நியமத்துக்களை ஒவ்வொரு வினாடியிலும் பெற்று கொண்டு இருக்கக்கூடிய நாம் அல்லாவுக்கு எவ்வளோ பெரிய மாற்றங்கள் செஞ்சுக்கிட்டு அவருடைய சட்டங்களுக்கு எவ்வளோ மாற்றங்கள் செய்கிறோம் அவருடைய கட்டளைகளுக்கு எப்படி மாறுபட்டு நடக்கின்றோம் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும் என்பதற்காக இந்த விஷயம் சொல்லப்படுகின்றோம் ஆக இங்கே அவனுடைய ஈமான் அவன் கொண்ட ஈமான் பலன் தரவில்லை அவன் ஈமான் கொண்டதாக சொன்னான் அது பலனே அளிக்கவில்லை என்பதாகவும் அல்லாஹாலா குறிப்பிடுகின்றான் இப்போது தானே அவனுக்கு இந்த புத்தி வந்துச்சு என்பதாக கேட்கணும் அது மாதிரி சில பேர் நம்மள சில பேர் கடைசியாக கடைசி காலகட்டத்தில் வந்து நான் கெட்டு போயிட்டேன் நான் அப்படி செஞ்சிட்டேன் இப்படி செஞ்சிட்டேன் எனக்கு ரொம்ப பெரிய இதாக இருக்குது நான் இனிமேல் அப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் இருக்கிறாங்க ஆனால் அல்லாஹாலாவுடைய பெரிய உதவி என்னென்னு சொன்னால் ரோகு போறதுக்கு முன்னால் அதை உண உணர்ந்துட்டார் அல்லாஹாலா அதனை ஏற்றுக்கொள்வான் தவா செஞ்சார் அல்லாஹாலா மன்னிப்பான் பிறகு தன்னுடைய வாழ்க்கையை திருத்தி கொண்டால் அதில் எந்தவிதமான பிரச்சனையும் இல்லை சுகமாக வாழக்கூடிய சூழ்நிலை அல்லா தாலா ஏற்படுத்தி தருவான் ஆசிரியத்தில் சொர்க்கத்தின்குரிய வாழ்க்கையும் கிடைக்கும் என்பதையும் நமக்கு ரசூல்லா இவல்லாசிலும் தெளிவாக சொல்லியிருக்கான் குரான் மூலமாக நமக்கு தெளிவுபடுத்தப்பட்டிருக்கின்றன ஆக பிறாவனுடைய மூசாலேஸ்லாம் பிறாவனுடைய இந்த வாழ்க்கை வரலாறு மனிதர்களுக்கு நிறைய படிப்பினைகள் அதில் இருக்கின்றன அதனால் அல்லாஹாலா சொல்லக்கூடிய இந்த விஷயங்களிலிருந்து தெளிவுபடக்கூடியவர்களாக ஆகிவிட வேண்டும் تغييرنا اللہ پند بغلینا مانا یو رکم اللہ تعالی تندر الوانا کا و آخر دعوانا الحمد للہ رب العالمين و نعوذ باللہ من شرور انفسنا و من سیئات اعمالنا من جہده اللہ <سؤال> فلا مطل <سؤال> لا و من يضلل <سؤال> فلا هادی لا و نشہد ان لا الہ <سؤال> الا اللہ وحده لا شریک لا و نشہد ان سیدنا و نبینا مولانا محمد عبده و رسوله أرسله اللَّهُ بِالْحَقِّ بشيرا وَنَذِيرًا وَدَاعِيًا إِلَى اللَّهِ بِإِذْنِهِ وَسِرَاجًا مُنِيرًا بسم الله الرحمن فَالْيَوْمَ نُنَجِّيكَ ببدنك لِتَكُونَ لِمَنْ وإن كثيرا مِنَ النَّاسِ عَنْ آيَاتِنَا தாஜிம்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 صدق கணியத்திற்குரிய பெரியோர்களை சகோதரர்களே அல்லாஹு தாலாவுடைய கிருபையால் அறுநூற்றி எண்பத்தி ஒன்றாவது வாரமாக தப்சீருடைய இந்த தொடர்பயான் ஆரம்பிக்கப்படுகிறது சூரே யூனுஸ் என்ற அத்தியாயத்தினுடைய தொண்ணூற்றி ஓரு ஆயத்துகள் இதற்கு முன்னால் விளக்கம் சொல்லப்பட்டுள்ளன மூசா அலை இஸ்லாம் அவர்கள் தங்களுடைய கௌமங்களை அழைத்து கொண்டு கடந்து சென்றார்கள் அந்த நேரத்தில் அல்லாஹல்லா அறிவித்தான் அவர்களுக்கு மூசாவும் அவனை கடலிலே மூழ்கடிக்கப்பட்டு அழிக்கப்பட்டு விட்டார்கள் என்ற செய்தி அல்லாஹாலா சொன்னார் மூசா அலு இஸ்லாம் போயிட்டாங்க கடல் கடந்து போயிட்டாங்க இங்கே என்ன நடந்தது அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியாது அல்லாஹத்தால சொன்னால் தான் அவர்களுக்கு அது தெரியும் ஆக அல்லாஹத்தாலா சொன்னான் அறிவித்தான் ஃபிரான் அழிக்கப்பட்டு விட்டான் அவனை சார்ந்தவர்களும் அழிக்கப்பட்டு விட்டார்கள் கடலிலே மக்களுக்கு சொன்னார்கள் மூசா அலு அவர்கள் ஆனால் அந்த மக்கள் யாருமே நம்பல ஏன்னா பிராவனை பற்றி அவர்கள் நம்பிக்கை கொண்டிருந்த விஷயம் சொன்ன அவன் தன்னை கடவுள் என்பதாக சொல்லிக் கொண்டிருந்தான் அதையே பெரும்பாலான நம்பிக்கொண்டும் இருந்தார்கள் மூசா அலை இஸ்லாம் அவர்களை ஈமான் கொண்ட பின்னாலும் கூட அல்லாஹை வணங்கினார்கள் ஆனால் பிராவனுக்கு ஒரு பெரிய சக்தி இருக்கின்றது என்பதாக நினைத்துக் கொண்டிருந்தார்கள் அவன் அழிய மாட்டான் மௌத்தாக மாட்டான் என்பதாகவும் சிலர் நினைத்துக் கொண்டிருந்தார்கள் ஏன்னா நீண்ட காலம் இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்கின்றான் ஒரு வரலாறின்படி அவனுடைய வயசு முன்னூத்தி அன்பது அல்லது நானூறு என்பதாக சொல்லப்பட்டு இருக்கின்றது நீண்ட காலம் வாழ்ந்திருக்கிறோம் அதனால் அந்த மக்கள் அவன் இறந்து விட்டான் அழிக்கப்பட்டு விட்டான் என்று சொன்னதை நம்பவே இல்லை இப்போ மூசா இது எப்படி சாத்தியமாகும் ஏன்னா அவன் வந்து ஒரு பெரிய ஆள் அதனால் அவன் அழிக்கப்படுவதற்கு சாத்தியமே இல்லை என்பதாக நம்பினார்கள் நாங்கள் இதை எப்படி நம்புறது என்பதாக கேட்டார்கள் மூசா அலி இஸ்லாம் அவர்களிடத்தில் முசா அலி இஸ்லாம் அவர்களுக்கு அல்லாஹாலா சொன்னான் அவர்களை அழைத்து கொண்டு போய் இந்த இடத்திற்கு போங்க இந்த இடத்திற்கு அவனுடைய சடலம் அங்கே ஒதுக்கப்பட்டு காட்டுங்கள் என்பதாக சொன்னான் அல்லாஹத்தாலா முசா அலுலாம் ஆச்சுட்டு போனாங்க அந்த மக்களை ஒரு இடத்துல ஒரு மேடு மேடான ஒரு பகுதி அந்த பகுதியிலே அல்லாஹத்தாலாவுடைய உத்தரவுப்படி கடல் அவனுடைய சடலத்தை கொண்டு வந்து வெளியே தள்ளியது மேடான அந்த பகுதியிலே அந்த சடலம் ஒதுங்கி கிடந்தது அதை பார்த்து அவர்கள் நம்பிக்கை கொண்டார்கள் என்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது அதாவது பிரான் அழிக்கப்பட்டு விட்டான் அவனுக்கும் மௌத்து உண்டு அவன் தெய்வம் அல்ல கடவுள் அல்ல அவன் சொன்னதெல்லாம் போய் என்பது மட்டுமல்லாமல் அவன் ஆணவத்தின் காரணமாக மிகப்பெரிய தீமைகளை எல்லாம் செய்து கொண்டிருந்தான் நம்மையெல்லாம் அடிமைப்படுத்திக் கொண்டிருந்தான் இப்பொழுது அவன் அழிக்கப்பட்டு விட்டான் ஆக அல்லாஹை யார் நம்புகின்றார்களோ அவர்களுக்கு மட்டுமே நிரந்தரமான சுகமான வாழ்க்கை உண்டு என்பதையும் நம்பக்கூடிய அமைப்பு ஒரு நிலை அந்த பனிஸ்ரவேர்களுக்கு ஏற்பட்டது அல்லா தலையை சொல்லுகின்றான் சொன்னதுதானா நீ இதற்கு முன்னால் மாறு செய்து கொண்டிருந்துவிட்டு இப்பொழுதுதானா நீ மூமினாக ஆகின்றாய் நான் நம்பிக்கை கொள்ளுகின்றேன் என்பதாக சொல்லுகின்றாய் இதற்கு முன்னால் நீ முஃபிதீன்களில் பசாது செய்யக்கூடிய ஒருவனாக இருந்தாயே என்று அல்லாஹாலி சடலத்தை நாம் பாதுகாப்போம் என்பதாக அல்ல சொல்லுகின்றான் பாதுகாப்போம் என்பது இரண்டு விதமான கருத்துகள் உண்டு வேறு சிலர் வேறு விதமான கருத்துகளையும் சொல்லுகின்றார்கள் பாதுகாப்போம் என்பதற்கு ஓரிரு நாள் கழித்து இந்த பனி இஸ்ரவேலர்கள் நம்பிக்கை கொள்ளாத பொழுது அவனுடைய உடலை கொண்டு வந்து கரையிலே ஒதுக்கியது ஒரு விதமான பாதுகாப்புத்தான் ஏன்னா கடலில் அவன் அப்படியே அழிக்கப்பட்டிருந்தான் ஒரு மீனுக்கு அல்லாஹத்தெல்லாம் உத்தரவு கொடுத்து அந்த மீன்கள் எல்லாம் அவனை சாப்பிடக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டால் எத்தனையோ பேர் கடலில் இறந்து போகிறாங்க அவருடைய உடல் கிடைப்பதில்லை அவர்கள் அழிக்கப்பட்டு விடுகின்றார்கள் சுத்தமாக அங்கே இருக்கக்கூடிய பிராணிகளுக்கு கடல் பிராணிகளுக்கு இறையாக ஆக்கப்பட்டு விடுகின்றார்கள் அதுபோன்று அல்லாஹாலா அவனுடைய உடலை ஆக்காமல் அவனை அந்த உடலை பாதுகாத்து கொண்டு வந்து கரையிலே ஒதுக்கி வைத்ததும் ஒரு விதமான அந்த பாதுகாப்பை குறித்து தான் இங்கே சொல்லுகின்றான் சொல்லுகின்ற அல்லாஹாலா சொல்லுகின்றான் என்பதாக சிலருடைய கருத்து பல்யோமன் உணர்ஜி கி பதனிக்க இன்றைய நாளிலே உடலை நாம் பாதுகாப்போம் என்பதால் உடல் என்று சொன்னால் உயிரில்லாத உடல் இன்னொரு கருத்தின்படி பதனிக்க என்ற வார்த்தையின் மூலமாக சொல்லப்படுவது நிர்வாணமாக துணியே கிடையாது அவன் எப்பொழுதுமே தங்கத்தினாலான ஆபரணங்கள் அணிந்து கொண்டிருப்பான் மிக உயர்தரமான துணிகளை உடுத்துவான் அவருடைய தலையிலே எப்பொழுதுமே கிரீடம் தங்க கிரீடம் இருக்கும் வைரம் வைடூரியம் பதித்த கிரீடம் இருக்கும் அப்படித்தான் அவனை பார்த்து இருக்கின்றார்கள் எல்லாம் ஆனால் பலருக்கு அவனை தெரியாது ஆளவே தெரியாது ஏன்னா அவன் அரச சபையில வீற்றிருக்கக்கூடியவன் இவங்க வணிக எல்லாம் அடிமைகளாக கருதப்பட்டவர்கள் இவர்கள் அவனை பார்க்கக்கூடிய சூழ்நிலையே இல்லாமல் இருந்தது பலருக்கு இப்பொழுது பார்க்கிறாங்க வெறும் உடலாக இருக்குது வெறும் உடல் அப்படிங்கும்போது இவன் தான் பிறவனா அப்படின்னு அவருடைய உடலை பார்த்து ஆச்சரியப்பட்டார்கள் என்றுதான் சொல்லப்பட்டு இருக்கின்றது சரி இது உடனடியாக அல்லாஹத்தால அந்த அவனுடைய உடலை கொண்டு வந்து கரைக்கு சேர்த்து அந்த மக்களை அல்லாஹத்தால நம்ப வைத்தான் என்பதாக ஒரு கருத்து சொல்லப்பட்டிருக்கின்றது மற்றொரு கருத்து நிரந்தரமாகவே கியாமத்தினால் வரைக்கும் எல்லா மனிதர்களுக்கும் பாடமாக படிப்பினையாக அந்த உடலை நாம் பாதுகாப்போம் உம்முடைய உடலை என்பதாக அந்த கருத்தருக்குதான்த்திலே உள்ள அருங்காட்சியகத்தில் இருக்கக்கூடிய உடல் ஆனாலும் சரி உறுதியான தன்மை என்பது உரிய நிலை என்பது கிடையாது குறிப்பிடப்பட்டிருக்கின்றது அதற்கு பின்னால் என்ன ஆனது அந்த உடல் முசாலாம் அவர்களும் போயிட்டாங்க பிறகு அந்த உடல் யார் எடுத்துட்டு போனா யாரும் எடுத்துட்டு போகிறோம் அங்கேயே போட்டு போயிட்டான் இன்றைக்கும் கூட அந்த ஒதுக்கப்பட்ட அந்த இடத்துக்கு பேரு ஜபலன் என்பதாக ஒரு பெயரே இருக்கின்றது அந்த மேட்டுப் பகுதிக்கு ஃபிராவனுடைய மலை என்பதாக பெயர் இருக்கின்றது ஆனால் சரித்திரத்தில் ஃபிராவின் என்பது யார் எகிப்தில் ஆட்சி செய்கின்றார்களோ அவர்களுக்கெல்லாம் சொல்லப்படும் நம்ம நாட்டில் யார் வந்து இந்தியாவினுடைய இருந்தாலும் அவருக்கு பெயர் என்பது பெயர் ஆனால் அந்த ஆட்சிக்கு யார் வருகின்றார்கள் அவர்களுக்கெல்லாம் இருந்தது இவனுக்கும் அந்த பேர் இருந்தது அதே மாதிரி யூசுப் அலி இஸ்லாத்துடைய காலத்தில் எகிப்பிர அரசர் இருந்தார் மூசா அலி முன்னால அந்த அரசர் எகிப்பூ நபி யூசுப் அலி அவர்களை வரவேற்று அவர்களுக்கு ஆட்சி பொறுப்பை ஒப்படைத்து தான் அந்த ஆட்சியிலிருந்து விலகி இருந்து அவருக்கு எல்லா அதிகாரத்தையும் கொடுத்து விட்டார் என்பதாக படிக்கின்றோம் அல்லவா அக்ரான் அல்லாத்தால சொல்லுவான் பின்னால் சேர்த்து வருது அந்த சூரா வருகின்றது இப்ப அந்த மனிதருக்கும் பெயர் பிரயா பிரான் இருந்தது அவனுக்கு பேரும் என்பதாகத்தான் இருந்தது ஆனா அந்த பிரயர் வந்து மற்ற எல்லாருக்கும் அதிகமாக வெளிப்படவில்லை மூசாவுடைய எதிரியாக இருந்த இந்த பிரதாக அது வெளிப்படையாக குரானின் மூலமாக அல்லாஹத்தால் அறிமுகப்படுத்தினான் என்று சொல்லப்பட்டு ஒதுக்கப்பட்ட அந்த பிராவுனுடைய சடலம் தானா இப்பொழுது எகிப்திலே மியூசியத்திலே இருப்பது அல்லவா என்பதிலே கருத்து வேறுபாடு இருக்கின்றது இருந்தாலும் பெரும்பாலான சரித்திராசிரியருடைய கருத்தின் படிக்கு மூசாலை அந்த பனீஸ் பார்த்துட்டு போன பின்னால அவனுடைய உடலை திருமவன் அலை அடித்துக் கொண்டு உள்ளே சென்று விட்டது ஆனால் அல்லாஹத்தாலும் எல்லாம் அடிப்படையும் உடல் பாதுகாக்கப்பட்டு இருந்தது கடைசியாக சரித்திரத்தில் குறிப்பிடுவது ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஆறாவது வருஷத்துக்கு முன்னால் அப்பொழுது அந்த செங்கடல் வழியாக போய்கொண்டிருந்த ஒரு கூட்டம் இந்த பிராவுனுடைய சடலம் கரையிலே ஒதுக்கப்பட்டு கிடந்ததை பார்த்து அதை எடுத்துக்கொண்டு வந்து அந்த நாட்டிலே வைத்து ஆய்வு செய்யும் பொழுது அவனுடைய அந்த உடல் பிராவுடைய உடல் மூசா அலை இஸ்லாம் இருந்த அந்த பிராவன் தான் என்பதாக சொல்லி அங்கு முடிவு செய்து எழுதி வைத்திருக்கின்றார்கள் என்பதாகவும் பெரும்பாலானவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் அந்த அடிப்படையில் இப்பொழுது மியூசியத்தில் இருக்கக்கூடிய அந்த உடலை பிராவுடைய உடல் என்பதாக சொல்லுகின்றோம் என்பதாக குறிப்பிடுகின்றார்கள் ஆக கண்டுபிடிக்கப்பட்டு எடுக்கப்பட்டது ஆயிரத்தி மூசா அலி இஸ்லாமுடைய காலத்தில் அழிக்கப்பட்ட காலம் எவ்வளவு ரசூல் சல்லா அலிமுடைய காலத்துக்கு ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாள் ரசூல்லாய் சலா அலுவலகம் ஆயிரத்தி நானூறு வருஷமாச்சு அதுக்கு முன்னாடி ரெண்டாயிரம் ஐநூறு வருஷம் மூவாயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னால அழிக்கப்பட்ட அவனுடைய உடல் கடலிலே அழிக்கப்பட்ட அவனுடைய உடல் மூவாயிரத்தி ஆண்டுகள் கழித்து ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஆறு அதுக்கு முன்னால் கண்டெடுக்கப்பட்டு அந்த சடலம் தான் இப்பொழுது இருந்து கொண்டு ஆனால் அங்கே மியூசியத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மியூசியத்தில் மட்டுமல்ல இப்போ இதில் ரஷ்யாவில் கூட சில உடல்கள் முன்னால் உள்ள அந்த அதிகாரிகளுடைய உடல்கள் எல்லாம் பதப்படுத்தப்பட்டு வைக்கப்பட்டு அதுக்கு பேர் மம்மின்னு சொல்லுவாங்க சில தைலங்களை போட்டு அதை வந்து சரி பண்ணி அதை பாதுகாத்து அந்த உடலை வச்சிருப்பாங்க மம்மி செய்யப்பட்ட உடல்களாகத்தான் பெரும்பாலும் எல்லா உடல்களும் பாதுகாக்கப்பட்டு கொண்டு அதே மியூசியத்தில் வேறு சில உடல்களும் இருக்குது எகிப்தில் ஆனால் ஃபிராவுடைய உடல் மட்டும் மம்மி செய்யப்பட்டது இயற்கையாக அப்படியே எடுத்துக்கொண்டதோ அந்த அப்படியே வச்சிருக்கிறாங்க அதுக்கு எந்த தைலம் தடறதோ இது ஆனா இப்ப என்னன்னு கேட்டா சில காலங்கள் ரொம்ப அதிகம் ஓவாயிரத்தி ஐநூறு ஆனதுனால அவருடைய உடல் அந்த எலும்புகள்லாம் சில அரிப்புகள் பூச்சிகளினால மற்ற செல்களால் அரிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுச்சுன்னு சொல்லி சில தைலங்கள் தடவை வச்சிருக்கிறதாக கேள்விப்படுகின்றோமணி அதை அந்த போட்டோவில போய் நிறைய போறாங்க எப்போதுக்கு போறாங்க அது போய் போட்டோ எடுத்துட்டு வந்தாங்க இப்ப சீடிலாம் கூட வந்திருக்க சீடியில் போட்டு பார்த்தா நிறைய அந்த அவருடைய இதெல்லாம் இருந்தாலும் பிராவுடைய உயரம் அவனுடைய பாடி எப்படி இருந்தது என்பதாக நமக்கு சரித்திர சொல்லப்பட்டிருக்க பெருசாக போது தெரியும் பாதுகாக்க முடியும் என்பதற்கு ஒரு உதாரணத்தை இங்க வைத்திருக்கின்றான் இங்க பிராவுன் அழிக்கப்பட்டதன் மூலமாக பெறப்படக்கூடிய கருத்து மற்றவர்கள் படிப்பினை பெற வேண்டும் என்பதற்காக வேண்டி என்று அல்லாஹத்தாலா சொல்லுகின்றான் பல் ஜமன் இன்றைய நாளிலே உன்னுடைய நாம் பாதுகாப்போம் உள்ளவர்களுக்கு ஒரு படிப்பினாக இருக்குது சொல்லிட்டு வர்றதுக்கு அல்லாஹுக்கு யார் மாறு செய்கின்றார்களோ அவருடைய இறுதி முடிவெல்லாம் இப்படித்தான் ஆகும் அல்லாஹுடைய சொல்லை கேட்காதவர்கள் எல்லாம் இப்படித்தான் அழிக்கப்படுவார்கள் உலகத்தில் மட்டுமல்ல ஆகியிருக்கிறோம் ஏன் கேட்டா அல்லாஹால குரானில பிராவுனை பற்றி நிறைய அவனுக்கு நரகத்தினுடைய தண்டனைகள் உள்ளதாக சொல்லுகின்றான் காலையிலும் மாலையும் அதுகிலும் ஆல பிராவுன பிராவினுடைய பிராவனையும் பிராவனுடைய கூட்டத்தாரையும் நரக நிரப்பிலே தள்ளுங்கள் காலையிலும் மாலையிலும் அவர்களுக்கு அந்த நரகத்தின் நிரப்பை சுவைக்க செய்யுங்கள் என்ற கருத்தை அல்லாஹலா குரானின் மூலமாக சொல்லி காட்டுகின்றனர் அவனுக்கு நரக தண்டனை உண்டு என்பதை குரானின் மூலமாக அல்லாஹால உறுதிப்படுத்திவிட்டான் அல்லா அல்லாவுக்கும் அவருடைய தூதருக்கும் மாற்றம் செய்யக்கூடியவர்கள் அவர்களுடைய சொல்லை கேட்காதவர்கள் அழிக்கப்படுவார்கள் என்பதையும் எடுத்துக்காட்டுவதற்காக ஆனாலும் பெரும்பாலான மனிதர்கள் மனிதர்களிலே பெரும்பாலானவர்கள் நம்முடைய இந்த படிப்பினைகளை விட்டும் ஆயத்துகளை அத்தாட்சிகளை விட்டும் மறதியாளர்களாக இருக்கின்றார்கள் ஆசிரோன் அப்படின்னு சொன்னால் மறதியாளர்கள் புறக்கணிக்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள் நம்முடைய அத்தாட்சிகளை புறக்கணித்து செல்லுகின்றார்கள் ஆயத்து ஒன்று அதாவது ஒரு அத்தாட்சியான நிகழ்ச்சி காட்டப்படக்கூடிய நேரத்தில் அதை கொண்டு படிப்பினை பெற்று தங்களுடைய வாழ்க்கையை திருத்திக் கொள்ளக்கூடியவர்கள் மிக குறைவானவர்கள் தான் பெரும்பாலானவர்கள் நம்முடைய இந்த அத்தாட்சிகளை எல்லாம் புறக்கணித்து தங்களுடைய மனம் போனபடி நடந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த ஆயத்துக்களை கொண்டு இந்த அத்தாட்சிகளை கொண்டு படிப்பினை பெறுவதில்லை என்பதாக குறிப்பிடுகிறது தும் கிடையாது என்ன படிப்பினை இருக்கின்றது என்பதை உணர்வதும் கிடையாது அவர்கள் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை மாய்கைகளை ஏற்படுத்திக் கொள்ளுகின்றார்கள் என்பதையும் அத்தாட்சிகள் சொன்னாலும் சரி நம்ம பார்க்கிறோம் நிதர்சனமாக நேரடியாக எத்தனையோ அத்தாட்சிகள் ஆயத்த உதாரணங்கள் நிறைய சம்பவங்கள் சொல்லப்படுகின்றன இருந்தாலும் அதைக் கொண்டு படிப்பினை பெறக்கூடியவர்கள் மிக குறைவானவர்கள் தான் அடுத்த சொல்லுகிறார் அழிக்கப்பட்டான் முசால இஸ்லாம அதை கடந்து போனார்கள் அந்த சிறுத்தங்கள்லாம் முன்னாள் பக்ராவில் சொல்லப்பட்டிருக்கிறேன் அங்கே போனாங்க ஆறு லட்சம் மக்களை கூட்டிட்டு போனாங்க போய் ஒரு மைதானத்தில் தங்கினாங்க நீண்ட தூரம் போய் ஷாம் அந்த இது இப்போ இருக்கக்கூடிய பலஸ்தீனுடைய பகுதி அதில் ஒரு பெரிய மைதானத்தில் தங்க வைத்திருந்தார்கள் அங்கே வெயிலும் காற்றும் மழையும் எந்த பாதுகாப்பும் கிடையாது அவர்களுக்கு வீடு கிடையாது குடிசை கிடையாது டென்ட் போட கிடையாது எதுவுமே கிடையாது திறந்த வெளியில் தங்கினாங்க பகல் நேரம் கடுமையான வெயில் இரவு நேரத்தில் குளிர் இப்படி எல்லாம் சூழ்நிலைகள் இருந்தது ஆனால் அல்லாஹத்தால கருணையின் காரணமாக அவர்களை அவர்கள் நம்பியதின் காரணமாக அல்லாஹத்தால அவர்களுக்கு மேகத்தையே நிழலாக ஆக்கி தந்தான் கூரைகளாக ஆக்கி தந்தான் வீட்டுக்குள்ளே எப்படி இருக்குமோ அது ரொம்ப இனிமையான சுகமான வாழ்க்கையுடையதான் ஆக்கி ஆக்கினாப்பாட்டு கஷ்டம் அதனால் அல்லாஹால வானுலகத்திலிருந்தே மண் செல்வா என்ற இரண்டு விதமான உணவுகளை தொடர்ந்து அனுப்பி வைத்துக் கொண்டிருந்தான் இப்ப அந்த நிகழ்ச்சிக்கு பின்னால அவர்கள் ஒரு காலம் வரைக்கும் அந்த இடத்துல தங்கி இருந்தாங்க அதற்கு பிறகு முசா அலிஸ்லாம் அவர்களுக்கு அல்லாஹாலா உத்தரவு கொடுத்தான் அருகிலே பக்கத்தில் ஒரு கிராமம் இருக்கின்ற ஒரு ஊர் இருக்கின்றது அந்த ஊரிலே அல்லாஹுக்கு மாற்றம் செய்யக்கூடிய ஜப்பார் இயங்கள் சொல்லப்படக்கூடிய ஒம்பர்கள் மிக கடினமான முரட்டுத்தனமுடையவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள் அல்லாஹாவை ஏற்றுக்கொள்வது கிடையாது ஈமான் கொள்வது கிடையாது அல்லாஹுக்கு மாறு செய்து இணை கொண்டிருக்கின்றார்கள் அவர்களிடத்தில் போய் போரிட வேண்டும் என்பதாக சொன்னான் அல்லஹத்தான் மூசா அலிஸ்லாம் அவர்கள் அசுர ஆலயம் எல்லாம் வந்திருக்கு முன்னால் சொல்லப்பட்டிருக்கு வந்து சொன்னாங்க ஆனா அவங்க அதுக்கு தயாராக இல்லை பிறகு பலவிதமான நிகழ்ச்சிகள் நடைபெற்றன கடைசியாக மூசா அலி அவர்கள் வெற்றி அடைந்தார்கள் அதுக்கு பிறகு அங்கிருந்து எகிப்துக்கு போகுமாறு போய் குடியேறின அடிமைகள் போன்று வாழ்ந்து கொண்டிருந்த மக்களுக்கு அல்லாஹத்தாலா ஷாம் நகரில ஒரு அற்புதமான வாழ்க்கையை அமைத்து கொடுத்தான் அந்த ஷாம் நகரில இருந்த நிலையிலும் கூட அவர்கள் சரி நம்ம எகிப்துல வாழ்ந்து கொண்டிருந்தோம் இருந்திரும் கூட்டைல்கள் பல மைல்களுடைய தொலைவுக்கு என்பதாக குறிப்பிடுகின்ற அந்த அளவுக்கு மிகப்பெரிய சொத்துக்கள் அவர்களுக்கு இருந்தது இந்த பொருள் எல்லாம் என்ன ஆச்சு அப்படிங்கிற சந்தேகம் அவர்களுக்கு இருந்தது ஒரு குறிப்பிட்ட காலம் அவர்கள் அந்த ஷாம் நகரில பல பேர் வாழ்ந்தார்கள் சில பேரை அல்லாஹத்தாலாவுடைய கட்டளைப்படி மூசா அலையுடைய உத்தரவுப்படி அவர்கள் அங்கிருந்து திரும்பவும் எகிப்துக்கு போனார்கள் அந்த எகிப்தில அங்க இருக்கக்கூடிய சொத்துக்களுக்கெல்லாம் இவர்களை சொந்தக்காரர்களாக அல்லாஹத்தாலா ஆக்கி வச்சார் திராவுடைய சொத்துக்கு வாரிசுகளாக யாரை ஆக்கி வச்சிட்டான் பனிசர்களை அல்லாஹாலா ஆக்கி வச்சான் அதை அல்லாஹத்தால நடந்த இடையில் நடந்த நிகழ்ச்சிகள் நிறைய இருக்குதலாக உண்மையான குடியிருத்தாட்டுதல் அப்படின்னு சொன்னா உண்மையான இடத்திலே அதாவது இடத்திலே உண்மையான இடம் அப்படிங்கிறது சுகமான இடம் அவர்கள் சுகமாக உலகத்திலே வாழ்வதற்கு தேவைப்படக்கூடிய எல்லா பொருள்களும் உள்ள இடம் அந்த அவர்களை நாம் குடியிருந்தது பெயர் இருந்தது எப்படிப்பட்டது அதனுடைய சுற்றுப்புறங்களை நாம் பறக்கத்துள்ளதாக ஆக்கி வைத்திருக்கின்றோம் என்பதால் தீனி பரக்கத் துணியத்துகளும் உண்டு ஏராளமான நபிமார்கள் அந்த பகுதியில் தான் வந்திருக்கிறார் நபிமார்கள் எந்த பகுதியில வருகின்றார்களோ அந்த இடமெல்லாம் எல்லா பறக்கத்துகளும் கிடைக்கும் ஒரு ஒரு நாட்டில் செல்வம் கொழிக்கின்றது என்று சொன்னால் அந்த நாட்டில் எங்கேயாவது சில நபிமார்கள் வந்து தங்கி இருந்திருப்பார்கள் அந்த நபிகளின் காரணமாக அல்லாஹ் அந்த இடத்துல பறக்கத்தை உண்டாக்குகின்றான் வரலாறு சொல்லியிருக்கிறேன் இங்கே நம்ம நாட்டிலே சில நபிமார்கள் வந்திருப்பார்கள் வந்திருப்பதன் காரணமாகத்தான் இங்க நதிகள் இருக்கின்றன ஆறுகள் இருக்கின்றன வரக்கத்தான ஆறுகள் இந்த காவேரி கோதாவரி யமுனை இந்த நதிகள் எல்லாம் வற்றாத ஜீவ நதிகளாக இருப்பதற்கு அது எங்கிருந்து உற்பத்தியாகி வருகின்றதோ அந்த பகுதியிலே இமய இமயமலை பகுதியிலே வடக்கினுடைய கடை கோடியிலே சில நபிமார்கள் வந்து தங்கியிருந்தார்கள் என்ற ஞானம் நிறைந்தவர்கள் சொல்லக்கூடிய கருத்துக்கள் எல்லாம் பதிவு செய்யப்பட்டு இருக்கின்றன நபிமார்களின் காரணமாகத்தான் அல்லாஹால எல்லாம் அளிக்கின்றார் அதே போன்று ஒரு நபி தாவூத் அலேஸ்லாம் முஸ்லீமான் அலே இஸ்லாம் அவர்களால் கட்டப்பட்டதான் அந்த பைத்து முகந்தஸ் என்ற அந்த பள்ளிவாசல் பிறகு ஏராளமான நபிமார்களை அல்லாஹாலி அனுப்பினார் அதற்கு பிறகு தவறாக இந்த நடக்க கூடாத நிகழ்ச்சிகளும் நடந்தன இந்த பணியீஸ்வரர்கள் தவறாக நடந்ததின் காரணமாக அவர்களுக்கு படிப்பினை கொடுப்பதற்காக அல்லாஹால என்று ஒரு அரசனை அனுப்பினான் அவன் எல்லா மனிதர்களையும் அழித்தான் அவன் தன்னுடைய ஆட்சியை நிறுவுவதற்காக வேண்டிய ஏற்பாடுகளை செய்தான் இப்படி நிறைய சொல்லப்பட்டு இருக்கிறது போய் தங்கனா அந்த ஷாம் என்ற அந்த நகரம் இருக்கின்றது அது ரொம்ப அற்புதமான இடம் அந்த இடத்தை குறித்தும் என்ற இந்த ஆயத்தை அல்லாஹால சொல்லுகின்றான் அதே போன்று அவர்கள் அங்கிருந்து குடிபெயர்ந்து எகித்துக்கு திரும்ப வந்தார்கள் எகித்தையும் அதே மாதிரி வளம் உள்ள நாடாக அல்லாஹால ஆக்கி வைத்திருந்தான் அங்கே அந்த வற்றாத ஜீவ நதியாக ஓடக்கூடிய நயல் நதி பிரது இதோ பாருங்கள் எனக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த ஆற்றை பாருங்கள் என்னுடைய கட்டளைப்படிதான் இது ஓடிக்கொண்டே இருக்கின்றது இந்த ஆறு என்பதாக சொன்னான் ஒரு தட மிக அற்புதமான நீர் நிறைந்தது தண்ணீர் உள்ளது பல ஆயிரக்கணக்கான மைல்கள் ஓடி செல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஆறு இது நயல் நதி என்பது இந்த நயல் நதி நான் கடவுளாக தெய்வமாக இருக்கின்ற காரணத்தினால்தான் என்னுடைய சொல்படித்தான் இது ஓடுகின்றது என்பதாக சொன்னான் ஒரு தடவை அப்படிப்பட்ட ஆறு இருக்கக்கூடிய செழிப்பான ஒரு நகரம் நிறைய தானியங்கள் பழங்கள் காய்கறிகள் மற்றவை எல்லாம் அற்புதமாக விளையக்கூடியவை அதே போன்ற எகித்து மிஸ்ரி என்ற பகுதியிலே ஏராளமான சுற்றுப்புறங்கள ஊர்கள் இருக்கின்றன அந்த மத்திய தரைக்கடல் வரைக்கும் நீண்ட இருக்கக்கூடிய ஒரு தொடர் இருக்கின்றது மத்திய தரைக்கட ஓரத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய நகரமாக திகழக்கூடிய அலெக்சாண்டியா இருக்கின்றது அதுவும் மிகப்பெரிய நகரமாக இருக்கிறது எகைப்பில சேர்ந்தது இந்த நகரங்கள் எல்லாம் அந்த காலத்தில் செழிப்பான நாடு அந்த நாட்டை பனீசரவேலர்களுக்கு பிராவுடைய கூட்டத்தால் அடுத்து வாரிசு அல்லாஹால ஆக்கி கொடுத்தான் இதை வேறொரு இடத்துல அல்லாஹால சொல்லுகின்றான் இந்த ஆயிரத்தி அதாவது என்ற அத்தியாயத்தில் அதில் குறிப்பிடுகின்றான் அல்லாஹால எங்க அந்த கருத்தை சொல்லு ஷாம் நாட்டிலே குடியேறச் செய்தோம் அதே போன்று இட்ல இருக்கக்கூடிய வளங்களை அனுபவிக்கக்கூடிய பாக்கியத்தை உங்களுக்கு தந்தோம் என்ற நியமத்தை சொல்லி காட்டுகின்றான் பனி இஸ்ரவேலர்களுக்கு அவர்களை உண்மையான தந்துதலாக சுகமான தந்துதலாக அவர்களை நாம் தங்க வைத்திருந்தோம் அவர்களுக்கு இடமளித்தோம் என்பதாக குறிப்பிடுகின்றனர் வெறுமையே குடியிருத்தாட்டுவது வீடுகளை இடங்களை தங்குவதற்கு இடத்தை தருவது மினப்பையி பாத்தி இனிமையான உணவுகளையும் அவர்களுக்கு நாம் வழங்கினோம் பழங்கள் காய்கறிகள் அவர்களுக்கு தேவையான தானியங்கள் அப்படி இனிமையான உணவு ரொம்ப அற்புதமான சுவையான உணவுகளை வழங்கினோம் பொதுவாகவே இடத்தை பொறுத்து நிலத்தை பொறுத்து விளையக்கூடிய அந்த பொருள்களுடைய சுவையும் அதனுடைய ருசியும் அதிகமாக இருக்கும் அதை நம்ம பார்க்கலாம் மண் வளமாக இருந்தால்தான் அதில் விளையக்கூடிய பொருள்களும் நன்றாக இருக்கும் சாதாரணமான மண்ணாக இருந்தால் அதில் விளையக்கூடிய பழங்கள் காய்கறிகள் எல்லாம் அவ்வளவு சுவையாக இருக்காது நம்ம நாட்டிலே நம்ம பார்க்கலாம் நம்ம பகுதியில் இங்கே மெட்ராஸுடைய சுற்றுச்சூ சுற்றுப்புறங்களில் சில இடங்களில் கத்திரிக்காய் விளையுது நீங்கள் இந்த திருப்பூர் கோயம்புத்தூர் அந்த பகுதியில் போய் உள்ள கத்திரிக்காய் வாங்கி சாப்பிட்டு பாருங்க ரொம்ப டேஸ்டா இருக்கு கத்திரிக்காய் அதே மாதிரி அங்கே இருக்கக்கூடிய நீர் இருக்குது அந்த தண்ணீரில் அதாவது என்ன திருப்பூரில் ஓடுது ஒரு நல்ல சிறுவாணி சிறுவாணி அழகான தண்ணீர் அது அந்த தண்ணியில் ஒரு பருப்பை வேக வச்சு கத்திரிக்காயை போட்டு கிழங்கு ரெண்டாக போட்டு அந்த சாதனா காய்ச்சி பாருங்க அதனுடைய டேஸ்ட்டே தனியாக இருக்குது நீங்கள் திருப்பூர் வந்து பக்கம் போனீங்கன்னா பாருங்கள் போயிருப்பீங்க பல பேர் அங்கே உள்ள பருப்பு சாதனாவுக்கும் நம்மூர் பருப்பு சாதனாவுக்கும் வித்தியாசம் இருக்கு மெட்ராஸ் பருப்பு சாதனாவுக்கும் சரி இங்கே இதை விட தஞ்சாவூர் ஜில்லா போனீங்க உப்பை தண்ணியெல்லாம் போகிற கடுக்கும் ஒரு மாதிரி கடுப்பாக இருக்கும் அங்கே இருக்கக்கூடிய சாப்பாடோ அதை சாதனமாக வைக்கும்பொழுது அதனுடைய டேஸ்ட்டே வேறு மாதிரி இருக்கும் இந்த டேஸ்ட் அங்கே கிடைக்காது அங்குள்ள டேஸ்ட் இங்கே கிடைக்காது இதே மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் வந்து பகதாது போயிருந்தோம் பகதாதுல நான் முன்னாடி சொல்லியிருக்கேன் பகதாதுல அந்த தஜ்லா நதி ஓடுகின்றது அதே மாதிரி ஃபுராத் நதி ஓடுகின்றது ஃபுராத் கரையில் தான் அந்த இது இருக்குது அந்த ால சாப்படக்கூடிய பொருள்களும் மிக சுமையாக இருக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் அதையும் இனிமையான உணவு பொருட்களை அவர்களுக்கு வழங்கினா இருக்கும் அற்புதமானதா இருக்கும் இப்படி எல்லாம் அல்லாஹத்திய கொடுத்ததாக சொல்லுகின்றார் பெருடைய பிடியிலிருந்து காப்பாற்றி கொண்டு வந்து அவர்களை தங்க வச்சு சொர்க்கத்திலிருந்தே உணவு கொடுத்து கூ நிழலையே அதாவது மேகத்தையே நிழலாக ஆக்கி கூறையாக ஆக்கி ரொம்ப அற்புதமான பாக்கியங்களை எல்லாம் செய்து பிறகு ஷாம் நகருக்கு குடிமறையை செய்து அங்கே ஒரு பெரிய அங்கே நிரந்தரமாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தி இப்படி எல்லாம் அல்லா பல பெரும் பாக்கியங்களை அவர்களுக்கு செய்தார் செஞ்சு செஞ்சு கடைசியில் அவங்க ரொம்ப சுகமாக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் வாழ்ந்து கொண்டிருந்த அந்த மக்கள் காலம் செல்ல செல்ல செல்ல அல்லாஹுடைய வணக்கத்தை விட்டுவிட்டு அல்லா அல்லாத பொருள்களை வணங்க ஆரம்பித்து விட்டார்கள் பலர் அல்லாவுக்கு சுக்குர் செய்வதற்கு மாறாக அவர்கள் நன்றி கொண்டவர்களாக மாறு செய்யக்கூடியவர்களாக கடைசியாக அப்படியே அந்த தொடர் வணிசை தொடர் அப்படியே வந்து மதியனாவில் வந்து நிறைய பேர் தங்கி இருந்தாங்க யூதர்கள்ல பணி இசை பெரும்பாலானவர்கள் பல பேர் வந்து மதியனாவில் தங்கி இருந்தாங்க அதுக்கு பக்கத்தில் ஹைபர் என்ற அந்த இடத்திலும் தங்கி இருந்தார்கள் இப்படி பல இடங்கள்ல பல தங்கியிருந்தாங்க இப்ப அவர்கள் இன்னொரு விஷயத்தையும் சொல்லி கொண்டிருந்தாங்க அல்லாஹால எங்களுக்கு ஏராளமான ஞாபகத்துகளை செஞ்சிருக்கிறான் அந்த ஞானத்துக்குள்ள ஒன்று என்னன்னு கேட்டால் கடைசியாக ஒரு நபி வருவார் அந்த நபி வருவார் என்று எங்களுடைய ஆதரவாக இருப்பார் கூட்டத்தாரில் தான் வருவார் என்பதாக சொல்லிக் கொண்டிருந்தார் அதாவது வேலர்களிலே உள்ளவராகத்தான் அவர் இருப்பார் என்பதாக சொல்லிக் கொண்டிருந்தார்கள் எல்லாரும் ஒற்றுமையாக ஒரே கருத்தை சொல்லிக் கொண்டிருந்தார்கள் அந்த நபி எங்களுடைய கூட்டத்தில் வருவார் அவர் வந்தார் எங்களுக்கு ஆதரவாக இருப்பார் எங்களை யார் யார் எதிர்ப்பாக இருக்கிறார்களோ எதிர்களாக இருக்கிறார்களோ அவர்களே அவர்களிடத்தில் அவரோடு சேர்ந்து இவர்களிடத்தில் நாங்கள் போர் செய்வோம் சொல்லிருக்கிறோம் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க சரி ரசூ பிறந்தாங்க மக்காவால் பிறந்த உடனே போரா டல் ஆகிட்டாங்க நினைச்சதுக்கு மாற்றமாக அரபு குளத்திலே ரசூர் பிறந்தாவுக்கு போனாங்கிவிட்டது அங்க அதிகமாக அவங்க வாழ்ந்து கொண்டிருந்தாங்க அதனால இவர் எங்களுக்கு எதிரி என்பதாக வந்தார்கள் இப்ப சில பேர் அவரை ரசூல்லாய் சல்லா அலி நம்பினாங்க அப்துல்லா அபின் காபுல் அஹ் போன்றவர்கள் அவர்களை சார்ந்தவர்கள் பல பேர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் ஆனால் பெரும்பாலான இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை இப்போ ரசூல்லாய் சல்லாஹ் அலி சொல்லம் அவர்கள் வரும் வரைக்கும் ரசூ சல்லா அலி அவர்களுக்கு இந்த குரான் கொடுக்கப்படும் வரைக்கும் அவர்கள் எல்லாம் ஒன்னா இருந்தாங்க வந்தாங்க குரான் வந்துச்சு கருத்து மாறுபாடு அவங்க இடத்துல வந்துருச்சு அது வரைக்கும் கெட்டு போயிட்டாங்க அவர்கள் மாறுபடவே இல்லை ரெண்டு கருத்து ஒன்று குரான் இன்னொன்று நபி அல்ல நபி நபிக்கு கொடுக்கப்பட்ட குரான் என்று பொருள் அதாவது அதனுடைய விஷய விளக்கங்கள் வரும் வரைக்கும் அவர்கள் கருத்து வேறுபாடு கொள்ளவே இல்லை குரான் வரும் வரைக்கும் அல்லது நபி வரும் வரைக்கும் கருத்து வேறுபாடு கொள்ளவே இல்லை அது குரான் வந்த பின்னால ரசூல் வந்த பின்னால கருத்து வேறுபாடு இது சாதாரணமாக ஒரு மனிதன் விளங்குவதற்கு அறிவுக்கு மாற்றமான விஷயம் கருத்து வேறுபாடு உடையவர்களாக இருப்பார்கள் மனிதர்கள் கரு மாற்றமான நிலை அவர்கள் செய்தது சரியில்லை அறிவுக்கும் புறம்பானது இயற்கைக்கும் நீதிக்கும் புறம்பானது என்பதை அல்லாஹ் சொல்லி அவர்கள் மாறுபடவில்லை கருத்து வேறுபாடு கொள்ளவில்லை அவர்களிடும் அதாவது ரசூ அவர்களும் குரானும் அவர்கள் கருத்து வேறுபாடு வந்து வேறுபாடு ஆயிடுச்சு கருத்து வேறுபாடு சரியா இல்லையா அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியல சொன்னா கேட்க மாட்டேங்கிறாங்க யார் சொல்லணும் முடிவு யார் சொல்லணும் அல்லாதான் சொல்லணும் நீ சரியா நீ சரியா அதாவது பனீஸ்ரவல் யூதர்கள் கிறிஸ்தவர்கள் சொல்லுவது வேதக்காரர்கள் சொல்லுவது சரியா அல்லது ரசூ அலிஸ் அவர்கள் சொல்லுவது சரியா தீர்ப்பு யார் செய்யணும் அல்லா தான் செய்யணும் அல்லா சொல்லுகின்றான் நிச்சயமாக உண்முடைய ரப்பியாமத்தினாலே இவர்களுக்கு மத்தியிலே தீர்ப்பு செய்வார் யார் சொன்னது சரி யார் செய்தது சரி என்பதை தீர்ப்பு செய்வார்